ومن يضلل فهلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد نعبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على رسولك سيدنا ونبينا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 الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق والذين يسلون ما امر الله به ان يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب والذين صبروا طيرا وجه ربهم واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سرا وعالنيه ويدرعون بالحسنه السيئه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 فنعم عقب الدار صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையானளமாக்களே முஸ்தார்வார்களே பள்ளிவாய்களுடைய நிர்வாகிகளே ஊர் ஜபாத்தினர்களே அன்பு வாலிப நண்பர்களே சிறார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகளே ஊடகவியலாளர்களே கடமைகள் நிவிறத்தம் இங்கே வந்திருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளே சகோதரர்களே நம் அனைவருடைய இந்த மாலை பொழுதையும் அம்மா பொருத்திக் ஏற்றுக்கொள்வானாக பிரயோசனம் உள்ள ஒரு அமர்வாக இந்த அமர்வை அம்மா ஆக்கி வைப்பானார் நல்லவைகளை கேட்பதும் ஒரு வணக்கம் ஒரு ஐபாதத்து நல்லவைகளை கேட்கும்படியாக குரான் எங்களை பார்த்து பணித்திருக்கிறது நல்லவைகளை சொல்லுங்கள் என்று சொன்னதை விடவும் நல்லவைகளை கேளுங்கள் என்று சொன்ன ஆயத்துகள் குரானில் அதிகமாக இருக்கிறது பேசுவீராக சொல்லுவீராக கதைப்பீராக என்று சொல்லக்கூடிய குரான் அதைவிட கூடுதலாக சொல்லி இருக்கிறது கேளுங்கள் என்பதாக நீங்கள் ஓது அவசரப்படாதீர்கள் வாசிப்பதற்கு அவசரப்படாதீர்கள் உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்படக்கூடியவைகளை காது தாத்தி கேளுங்கள் குரான்ிக்கப்பட்ட வியாக்கியானங்கள் விளக்கள்ஸ்டுங்கள் காது கேளுங்கள் கேட்பதையும் ஒரே பாதத்தாக ஆக்கின மார்க்கவில்லை இது ஒரு வணக்கம் இப்படி தொழுகை ஒரு வணக்கமோ நோம்பு ஒரு வணக்கமோ இதே போன்று கேட்பதை கூட இஸ்லாம் வணக்கமாக இருக்கிறது இந்த காதினால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த செறிப்பு கேட்கப்படக்கூடிய கேள்விகளை பற்றியும் நாளை கியாமத்தில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இந்த காதினால் நீங்கள் எதை கேட்டீர்கள் இந்த காது எதை கேட்கிறது நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறதா நல்லவைகளை கேட்பதற்குரிய அவகாசம் இருக்கிறதா அல்லது பாவமான கருமங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இந்த காதை கேட்பது பாவங்கள் என்று சொன்னால் மிகையாக மாட்டாது ஒரு தேனை நடந்துவதற்காக வேண்டி ஒரு தேநீர் கடைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சத்தம் ஒரு அறாம சத்தமாகத்தான் இருக்கிறது வாகனிப்பதற்காக வேண்டிய ஒரு பஸ் ஏறினாலும் கூட இருக்கக்கூடிய சத்தம் ஒரு அறாம சத்தமாகத்தான் இருக்கும் சத்தம் மட்டும் ஹராமல்ல காட்சியும் அறமாகத்தான் இருக்கும் காட்சி மட்டும் ஹராமல்ல அந்த காட்சிக்கு பின்னால் உள்ளத்திலே உருவாகக்கூடிய ஊசலாட்டமும் ஹராமாகத்தான் இருக்கும் கண் ஒன்றை பார்க்க வேண்டால் அது பார்ப்பது மாற்றம் பார்த்ததுக்கு பிறகு அதனுடைய பார்வையினுடைய தாக்கம் உள்ளத்தில் ஏற்பட்டு அந்த உள்ளத்தில் ஒரு வகையான தோட்டம் உருவாகிறது எண்ணங்கள் உருவாகிறது தனிப்போன் இருக்கக்கூடிய சிம் கார்டு இந்த சிம் கார்டுக்கு ஆயிரக்கணக்கான பொட்டோக்களை மறைத்து வைத்திருக்கிறோம் ஆயிரம் பேருடைய நம்பர்களை மறைத்து வைத்திருக்கிறோம் ஆயிரம் பேருடைய பேரை மறைத்து வைத்திருக்கிறோம் எத்தனையோ தகவல்களை செய்திகளை மறைத்து வைத்திருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு சிம் கார்டு அல்லாஹ் சொல்லுகிறான் உனக்கு இதை மறைக்க முடியும் என்றால் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு சிம் கார்டை மறைத்து வைத்திருக்கிறேன் நான் இதையும் உனக்கு முன்னால் கல்வி காட்டுவேன் இது வெளிப்படுத்தப்படும் உள்ளத்தில் மறைக்கப்பட்ட அனைத்தையும் அல்லா வெளியாகிவிடுவார் எதையுமே மறைக்க முடியாது அனைத்தையும் கட்ட வேண்டிய நிர்பந்தன் எங்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் மிக அரிதாகி விட்டது வீடுகளிலே நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் மிக குறைந்து விட்டது இல்லாமல் போய்விட்டது மாற்றமாக பாவமான கருவங்கள் மார்க்கத்துக்கு முரணான கேள்விகளை விஷயங்களை கேட்பதற்குரிய சூழல் பரவலாக ஏற்பட்டு விட்டது வீடுகளில் ஏற்பட்டு விட்டது பல கலாசாரிகள் ஏற்பட்டு விட்டது தெருவில் ஏற்பட்டு விட்டது தேநீர் கடைகள் ஏற்பட்டு விட்டது வாகனத்தில் ஏற்பட்டு விட்டது நாளைய கையாக நாளையில் அல்லாஹம் அனைவரையும் பாதுகாப்பான நரகவாதிகள் நரகத்துக்கு போய்விடுவார்கள் கேள்வி கணக்கிற்கு பிறகு மக்களை அல்லா சுகத்தால் ரெண்டு கூட்டமாக பிரித்து விடுவார்கள் ஒரு கூட்டம் சுவர்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள் ஒரு கூட்டம் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் எங்களை அந்த கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானுக்கும் ஒரு கூட்டம் சுவர்க்கத்தின் பக்கமாக போய் கொண்டிருப்பார்கள் சர்தாரே ஆலம் தாஜுனா முகமது அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் எல்லாரும் போவோம் உலகத்தில் எதையெல்லாம் எங்களுக்கு வாக்களித்தானோ அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டானே அந்த அம்மாவுக்கே எல்லா புகழும் இவை வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றப்படும் இதனால்தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ள போனதுமே சுவர்க்கத்துக்குள்ள காலடித்து வைத்ததுமே சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதற்கு முன்னாலேயே என்ன சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு வாக்களித்தானோ அவ உண்மைப்படுத்தி தந்து விட்டானே அே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹுவை சுவர்க்கவாதிகள் விடுவார்கள் சொல்லுகிறான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் சுவர்க்கவாதிகளுக்கு நரகவாதிகளை பார்ப்பதற்கு சுவர்க்க நரகத்தை பற்றி குரான் கலைத்து இருக்கிறது சுவர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பார்கள் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் பானங்கள் எப்படி இருக்கும் இன்பம் எப்படி இருக்கும் எல்லா அந்த அளவுக்கு உள்ளாக இருப்பார்கள் உளமாக்கல் கித்தா எழுதினார்கள் உளமாக்கல் கித்தா எழுதி வைத்து விட்டார்கள் சுவர்க்கத்துடைய பயணம் சுவர்க்கத்துடைய வீடு சுவர்க்கத்துடைய மாளிகை கணவன்டைய மனைவி வேலைக்காரர்கள் தேனை பற்றி சுபகானம்லாம் புறான் சுவர்க்கத்தை பற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது சுவர்க்கத்தில் அந்த அனைவரும் அந்த இன்பந்தரை கொண்டாட அல்லாத அனைவருக்கும் துணை புரிவானாக சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் நரகவாதிகளை சந்திப்பதற்கு நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சுவர்க்கவாதிகள் ஹக்கா அல்லா குரான் சொல்றான் சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் எங்களுடைய அல்லாஹ் எவைகளை எல்லாம் எங்களுக்கு வாக்களித்தானோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்து விட்டான் சுவர்க்கத்தில் தந்து விட்டான் எவைகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளை விடவும் எங்களுடைய மனதில் கற்பனை கூட செய்து முடி முடியாத சுவர்க்கத்தை அல்லா எங்களுக்கு தந்து விட்டான் உங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் வாக்களித்தானோ பாவம் செய்தால் மனம் போன போக்கில் வாழ்ந்தால் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்தால் இப்படி தண்டிப்பேன் இப்படி உங்களுக்கு செய்வேன் உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லி அல்லா வாக்களித்தானே அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று சொல்லி நரகவாதிகளை பார்த்து சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள் அப்பொழுது நரகவாதிகள் ஒரே ஒரு வார்த்தையாக சொல்வார்கள் ஆலூன எங்களுக்கு வாக்களித்தானோ அவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நரகவாதிகள் சொல்லுவார்கள் எவைகளே எல்லாம் வாக்களித்தானோ அவைகள் நரகத்தில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நரகவாதிகள் சுரக்கவாதிகளை பார்த்து கேட்பார்கள் நரகவாதிகள் பார்த்து கேட்பார்கள் பசியாக இருக்கிறது தாகமாக இருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பானத்திலிருந்து இன்பங்களில் இருந்து சுவண்டிகள் இருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு தாரங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சுவர்க்கவாதிகள் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள் பானத்தையும் இன்பங்களத்துடைய உணவுகளையும் அல்லா அல்லாஹாவை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு ஹராமாக்கி விட்டார் என்பதால் அந்த கட்டத்தில் கூட நரகவாதிகள் சொல்லுவார்கள் வார்த்தை தான் அந்த கட்டத்தில் கூட நரகவாதிகள் சொல்லுவார்கள் ஒரே ஒரு வார்த்தை இந்த நிலைக்கு ஆளாகுவதற்கு நாங்கள் காரணம் என்ன நாங்கள் நரகத்துக்குள்ளே வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நரகத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டோம் நரகத்திலே வாழ வேண்டிய நிற்பந்தங்களுக்கு ஏற்பட்டு விட்டது இதற்குரிய காரணம் என்ன ஏன் இப்படிப்பட்ட நிலை உருவானது நாளை கயாமத்து நாளைகள் நரகவாதிகள் சொல்லுவார்கள் நாங்கள் நல்லவைகளை கேட்டிருந்தால் இந்த நிலைக்கு ஆளாக இருக்க மாட்டோம் வளமாக்க எழுதுகிறார்கள் ஈமானுக்கு முன்னால் நல்லவைகளை கேளுங்கள் கேட்காதவனுக்கு ஈமான நசிவாக மாட்டாது கேட்பதற்கே பாக்கியவில்லை என்றிருந்தால் நல்லவைகளை புரிவதற்கு நல்லவைகளை சிந்திப்பதற்கு நல்லவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டாது இதனால தான் நாளில் நரகவாதிகள் கவலைப்படுவார்கள் சஞ்சலப்படுவார்கள் கைச அவர்கள் தன்னைத்தானே நித்திந்து கொள்வார்கள் சொல்வார்கள் நாங்கள் நல்லவைகளை கேட்டிருந்தால் இந்த நிலைக்கு ஆளாக இருக்க மாட்டோம் நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் நரகவாதிகளாக நரகத்துக்குள்ளே நாங்கள் சொன்னால் கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன் பாக்கியம் படைத்தவர்கள் இலங்கை வாழ் முஸ்லீங்கள் பாக்கியம் படைத்தவர்கள் அல் சமுதனில்லா ஏதோ ஒரு அடிப்படையில் நல்லவைகள் எங்களுடைய காதுகளில் இருந்து இருக்கிறது ஜுமாவாக இருக்கலாம் வாரந்தோர் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அது வானொலி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் பொது பயான்களாக இருக்கலாம் அமைப்புகளுடைய கருத்தரங்குகளாக இருக்கலாம் ஜெமிய தொலைபாவுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே ஏதோ ஒரு அடிப்படையில் நான் விரும்பியோ விரும்பாவலோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லவைகளை கேட்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாட்டில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருப்பது பெரிய ஒரு நானத்தில் பெரிய ஒரு பாக்கியம் எங்களுடைய அயல் நாடு நுடைய பேரை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுடைய அயல் நாடு அன்புக்குரிய எங்களை போன்ற முஸ்லீம்கள் அங்கேயும் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழுகிறார்கள் அவருக்கு கேட்டு பாருங்கள் உங்களுடைய ஊர்களில் எப்படிப்பட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்ன கருத்தரங்குகள் இருக்கிறதே உங்களுடைய வானொலியில் தேசிய வானொலியில் உங்களுக்கு ஏது விடஒதுக்கி தரப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அவர்கள் அவர்களுடைய நிலவை உங்களுக்கு சொல்லுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு பெரிய ஒரு மிகமச்சு வாரந்தோறும் பிரசங்கங்கள் ஜும்பாக்கள் நாங்கள் உளமாக்கலுக்கு நசிஹத்து செய்யவில்லை உபதேசம் செய்யவில்லை அதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனாலும் கூட ஒரு உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மின்பர்கள் எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு அவமானிதம் மிம்பரிகள் எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு அமானித இயக்கங்களை வளர்ப்பதற்காக வேண்டியோ அமைப்புகளை வளர்ப்பதற்காக வேண்டியோ என்னுடைய கருத்தை மக்களுக்கு திரும்பிப்பதற்காக வேண்டியோ மிம்பர்கள் பாதிக்கப்பட மாட்டா பாதிக்க மாட்டார்கள் ஆனால் மிம்பர் எதற்காக வேண்டிய பாதிக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களுடைய ஆத்மீகத்தை வளர்ப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களுடைய ஆத்மீகத்துக்கு தண்ணீர் ஊட்டதற்காக வேண்டித்தான் அந்த மிம்பர்கள் ஹஜரத் ரசூ காலம் தொட்டை இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு பின்னாலும் தான் பாதிக்கப்படும் ஆனால் அங்குக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஒரு உடையத்தை கருத்தில் இந்த நிலை அநேகமான முஸ்லீம் நாடுகளில் கிடையாது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாசிக்க வேண்டும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாசிக்க வேண்டும் கிடையாது பேசுவது கிடையாது செய்தி வாசிப்பதைப் போன்று பத்திரிகை வாசிப்பது போன்று நியூஸ் வாசிப்பதைப் போன்று அரசாங்கத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட கொத்துமாக்களைத்தான் உலக நாடுகள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அநேகமான முஸ்லீம் நாடுகளில் ஜும்மாக்கள் ஓதப்படுவதில்லை ஜும் ஆக்கள் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய நாட்டில் அப்படிப்பட்டொரு நிலை ஏற்படாமல் அந்த அந்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தர்ம ஒரு ஆன்மீக கடமையாக வந்து கொண்டிருக்க வே மறந்துவிட வேண்டும் எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் அலமதுல்லா எங்களுடைய நாடே எங்களுடைய தாய் நாடு இந்த நாட்டினுடைய இழமையை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் முஸ்லீம்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த நாட்டினுடைய இளமையை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாட்டிற்கு காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் இவைகள் சருத்திரங்கள் ஆனால் இவைகளை அளிக்கலாம் ல்லாமலாக்கலாம் ஆனால் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அந்த உண்மை உண்மைதான் உண்மையை யாராலும் மாற்ற முடியாது உண்மை உண்மையாகத்தான் இருக்கும் எனவே இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் எங்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இஸ்லாமியர்கள் எங்களுடைய நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அன்பு கூறிய சகோதரர்களே இந்த நாட்டினுடைய இறைக்கு எங்களுடைய முன்னோர்கள் எப்படி பாதுகாப்பு பாதுகாத்து எங்களுடைய தாய் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இங்கு வாழ்ந்தாலும் கூட எங்களுக்கு அனைத்து வகையான சலுகைகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் கொண்டு எப்பொழுதுமே நாட்டினுடைய நாட்டினுடைய இறைமைக்கு எந்தவிதமான துரோகமும் சட்டங்களை மதித்து இந்த நா ஒ மதித்துறகத்தை பெக்கும் யாரெல்லாம் மௌத்தாகிவிட்டார்களோ இவர்களை ரெண்டு கூட்டமாக பிரிக்கலாம் இவர்களை ரெண்டு வகுப்பாராக பிரிக்கலாம் ஒரு வகுப்பார் வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்பொழுது மறைந்து விட்டார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் எங்களுடைய ஊரிலும் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் இருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் மரணித்து விட்டார்கள் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்எல்ஏ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவங்க வாழ்ந்தாங்க ஆனால் அவர்கள் இப்பொழுது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு ஒரு பூனை இருந்துச்சு ஒரு பெட் ஒரு வீட்டிலே அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பூனை இருந்தது நாங்கள் சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பூனை இருந்துச்சு அது இப்ப மௌத்தாகிவிட்டது ஒரு கிளி இருந்துச்சு அது மௌத்தாகிவிட்டது ஒரு மிருக மௌத்தாகுவதை போன்று ஒரு பூனை மௌத்தாகுவதை போன்று ஒரு ஆடை மௌச்சாகுவதை செத்து விடுவதை போன்று அன்புக்குரிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க வாழ்ந்து விட்டு மரணித்து விட்டார்கள் அவருடைய சரத்துல முடிந்து விட்டது ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவரது வாழ்ந்தார்கள் அப்பொழுது வாழ்ந்தார்கள் இப்பொழுது அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வல்லாம் அல்லாஹுடத்தில் ஆச்சரியமான துவா கேட்டார்கள் ஒரு அற்புதமான துவா கேட்டார்கள் இந்த துவாவை நாங்களும் கேட்க வேண்டும் யாவும் என்னுடைய திருநாபத்தை பின்னோர்களிலும் எடுத்துச் சொல்லுவாயாக என்னுடைய திருநாமம் உலகம் அழியும் வரைக்கும் அது பேசப்பட வேண்டும் என்னுடைய திருநாமத்தை மக்கள் சொல்ல வேண்டும் என்னுடைய பெயர் உலகத்தில் வாழ வேண்டும் நான் சாதித்தவைகள் உலகத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய சாதனைகளை சொல்லி சொல்லி என்னுடைய பெயர் உலகத்தில் பேசப்பட வேண்டும் அன்பு கூடிய சகோதரர்களே ஒரு நாளைக்கு எத்துணை தடவைகள் அதிரத்து இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய பெயரை நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது கட்டாயமாக அஞ்சு முறை அத்தையா தோதித்தான் ஆகுவோம் அது அது கடமை முகலாத்தை ஓதுவோம் இந்த சலவாத்திலு தடவைகள் இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம் வால ஆலு இப்ராஹிம் கமா பாரத் தாலா இப்ராஹிம் வால ஆலு இப்ராஹிம் என்று சொல்லி நாலு தடவைகள் சொல்லித்தான் ஆகும் ஹஜ்டைய மாசம் வந்து விட்டால் ஹஜ்ஜுடைய பிறை தென்பட்டு விட்டால் அஜித்தாக வேண்டி மக்கள் லெபை கம்மாக லெபை என்று பயான் செய்ய ஆரம்பித்து பிரயாணம் செய்ய ஆரம்பித்து அன்புக்குரிய சகோதரே எத்துணை ஆயிரம் தடவைகள் இப்ராஹிம் அலைகி சதா டலாவுடைய பேரை நாங்கள் சொல்லுவோம் அது இம்லா துவா எனக்கு ஆக்கிவைப்பாயாக என்னை பற்றி பேசக்கூடிய என்னை கதைக்கூடிய என்னுடைய நனவுகளை பற்றி சொல்லக்கூடிய நான் செய்த தியாகத்தை சொல்லக்கூடிய நல்லோர்களை எனக்கு பின்னாலும் ஆக்கி வைப்பாயாக என்று துவா செய்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் நான் எப்படி இருக்க போறேன் குரானில் அல்லா சுல் சில எறும்புகளை கூட வாழடைத்திருக்கிறான் சில எறும்பு சின்ன எறும்புகள் எங்களுடைய ரெண்டு விரலுக்கரைகளை வைத்து நெசிக்கிவிடலாம் எங்களுடைய கண்ணுக்கு தென்படாமல் நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான எறும்புகளை நாங்கள் நிறுத்திருக்கிறோம் தெரியாமல் அறியாமல் நிறுத்திருக்கிறோம் அல்லா குரான் சொல்லுகிறான் ஒரு எறும்பை கூட அல்லா குரானில் வாழைத்திருக்கிறான் எறும்பு என்று சொல்லும் பொழுதே சுலைமா அலை சலாத் எறும்பு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ஹுது என்ற பறவையை அல்லா குரானில் வாழடைத்திருக்கிறான் ஒரு நாயை அல்லா வாழைத்திருக்கிறான் சுபஹான் அல்லா குரானில் சொல்லுகிறான் அஸ்ஸா அந்த நாய்களை பற்றிய சருத்திரம் இல்லை ஆனால் ஒரு நாயை பற்றிய சருத்திரத்தை அல்லாஹ் குரான் சுட்டிக்காட்டுகிறார் அந்த நாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது சுலைமான எறும்பு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது சுலைமான்ஸ்லாத்துடைய சம்பவத்திலே வரக்கூடிய அந்த என்ற பறவை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதுலோல் உமாஹல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அபுபக்க சுத்திய கருமையெல்லாத்திலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உமர் ரபி அல்லாஹு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உஸ்மான் அலி ரவி அல்லாஹு தால ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சொல்லுகிறோம் அலியை சொல்லுகிறோம் சகோதரே எங்களுடைய பிறகும் எங்களை சொல்லுவார்களா எங்களை இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் பெற்றோர்களை கூட குழந்தைகள் சொல்லுவதில்லை பெற்றோர்களை கூட வாழ வேண்டும் நாங்கள் மவுத்தானதுக்கு பிறகு நாங்கள் வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மிக தெளிவாக சொன்னார்கள் அழகாக சொன்னார்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள் மூன்று விடயங்களை குறிப்பிட்டார்கள் இதா இபு ஆதம் ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் இன் பத்தா அமலு அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் உங்களுடைய திருநாம அங்கே பேசப்பட மாட்டாது உங்களுக்கு எந்த நன்மைகள் எழுதப்பட மாட்டாது உங்களுடைய நன்மைகளுடைய ஏடு மூடப்பட்டுவிடும் பேனாவை அவர் மடக்கி விடுவார் எழுத மாட்டார் சுகானம்மா பேனை மூடப்பட்டுவிடும் இங்கில்லாமல் போய்விடும் உங்களுடைய ஏடுகள் சுருட்டப்பட்டுவிடும் சுபகானம்மா ஒன்றும் நடக்க மாட்டாது ரூஹு பயிற்று விட்டால் எப்ப தொண்ட துளிக்கு ரூகு வரும் அல்லாஹ அனைவருக்கும் அழகான மௌத்தை நசியமாக்குவானார் கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பானா கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பானா நான் ஆரம்பத்தில் ஓதி ஆயத்து நல்லோர்களுடைய ஜனாதா மௌத்தை பற்றி அல்ல சொல்லுகிறார் நல்லோர்கள் மௌத்தாகும் பொழுது நல்லோர்களுடைய ரூகு பிரியும் பொழுது எப்படி பிரியும் உலகத்துக்கு எப்படி சலாம் சொல்லுவார்கள் வாகனத்தில் ஏறிக்கொண்டு வா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாப்பா குழந்தைகளுக்கு பிரியாவிடையே சொல்லுகிறார் வாகனம் புஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை பார்த்து வாப்பிள் சொல்லுகிறார் குழந்தைகளுக்கு வாப்ப முசாபா செய்கிறார் குழந்தைகளுக்கு வாப்ப ரெண்டு கையையும் தூக்கி காட்டுகிறார் சகோதரே ஒரு நாள் வரும் எங்களுடைய குடும்பத்துக்கு நிரந்தரமாக நாங்கள் சலாம் சொல்ல வேண்டிய நாள் ஹஜிக்கு போய் திரும்பி வருவோம் இன்ஷா அல்லா ஆனால் இனிக்கு போனால் திரும்பி வரமாட்டோம் ஒரு நாளை சந்திக்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே கல்யாணம் முடித்து முதல் நாள் இரவே ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் என்னுடைய மனைவியை முதலாவது முறை நான் எப்படி சந்தித்தேன் என்னுடைய கணவன் முதலாவது முறை என்னிடத்தில் வரும்பொழுது எந்த உட்படுத்தி வந்தார் எப்படி இருந்தார் அவருடைய தாடி எப்படி இருந்தது அவருடைய முகவாக்கு எப்படி இருந்தது என்பதை அந்த பெண் அந்த சகோதரி தன்னுடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறாள் பதிய வைத்திருக்கிறாள் என்னுடைய மனைவி என்னிடத்தில் எப்படி வந்தால் எதை உடுத்திருந்தால் எந்த நிற ஆடை எந்த அளவு உயரமாக இருந்தால் எந்த பருவத்தில் இருந்தால் என்பதையெல்லாம் நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது நாள் இரவை போன்றே முதல் நாள் இரவை சந்தித்தது போன்றே கபுருடைய முதல் இரவையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது கபருடைய முதல் நாள் இரவையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்த முதல் நாள் எப்படி இருக்கும் கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்த முதலாவது நாள் இரவு எப்படி இருக்கும் புது பெண்ணாக புது மாப்பிளையாக போன முதல் நாள் இரவு ஞாபகத்தில் இருப்பது போன்று அல்லா சொல்லுகிறான் அல்ல கபரை மறந்து விடாதீர்கள் துனியாவுடைய பேராசை தேட வேண்டும் என்ற இந்த உலகத்தில் உலகத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை அதிகப்படுத்த நீங்கள் மேலெண்ணங்கள் கொள்ள வேண்டாம் முயற்சிகள் செய்யலாம் தேடலாம் ஆனால் மேலெண்ணங்கள் கொள்ள வேண்டாம் தரஞ்சிகள் தமதுகள் வைக்க வேண்டாம் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அவருடைய முதல் நாள் இரவையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நாளைக்கு விரும்பியோ விரும்பாமலோ கவருக்கு போகத்தான் போறோம் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் பல உலா இதில் கொள்கோ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அழகான மூத்தார் கேவலமான மூத்தை விட்டு பாதுகாப்பானா கேவலமான மூத்தை விட்டு பாதுகாப்பானார் எங்களுடைய மூத்தை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டும் இவரை போல மூத்தாக வேண்டும் நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கை ஹராத்திலும் பாவத்திலும் ஈடுபட்டு விட்டு மௌத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தௌபா செய்து நல்லவராக மாறி குரான் நிலையில் மௌத்தானவர்களும் எங்களுக்கு மற்றிருக்கத்தான் செய்கிறார்கள் அவருடைய மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமைப்படுகிறார்கள் குரான் சொல்லுகிறதே உலகத்தில் யாரையும் நீங்கள் தரம் குறைத்து பார்க்கக்கூடாது உலகத்தில் பாதிகளை கூட நீங்கள் தரம் குறைத்து பார்க்க வேண்டாம் அது அவருடைய கடைசி நாள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது அவருடைய கடைசி நாள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது வாழ்க்கப்பூ தவறு செய்துவிட்டு வாழ்க்கப்பூடாக பாவம் செய்து விட்டு வாழ்க்கை தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு வாழ்க்கை அதாவது இரவு விடுதிகளை கழித்து விட்டு வாழ்க்கை மனோச்சை பிரகாரம் வாழ்ந்துவிட்டு கடைசி நாளன்று தௌபா செய்து கொண்டு நவுத்தாகிவிட்டால் மின் தௌமின் அசாயும் நீங்க யாரையும் அற்பமாக பார்க்க வேண்டாம் நீங்க அற்பமாக பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் பெரியவர்களாக இருக்கலாம் அந்த பொறுப்பை அல்லா உங்களுக்கு படைக்கவில்லை வலானி தாய்மார்களே மீண்டும் அதே ஆயத்தில் அல்லாஹ் பெண்களை குறிப்பாக சொல்லுகிறான் தொழுகையை பற்றி சொன்னது ஆண்களுக்குத்தான் பெண்கள் அதிலே உள்வாங்கப்படுவார்கள் தொகையை பற்றி சொன்னது பெண்களை பற்றி தனியாக சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களும் அங்கே உள்வாங்கப்படுவார்கள் அதே போன்ற நியதித்தான் அதுக்குள்ளே பெண்களும் அல்லா உள்வாங்கப்பட்டாலும் பெண்கள் உள்வாங்கப்பட்டாலும் கூட அல்லா பெண்களை பிரித்தும் சொல்லுகிறான் ஏன் அது முக்கியமானது அது பெண்களுடைய நோய் அந்த நோயை பெண்களிலே வைத்திருக்கிறான் ஒரு பெண்ணை ஒரு பெண் பார்க்கும் பொழுது தரம் குறைத்து அது அவர்களுடைய இயற்கை அல்லா அதிலே அந்த புறப்பாடு உள்ளவர்களாக தான் பெண்களை படைத்திருக்கிறான் என்பதின் காரணமாக அல்லா பெண்களை பார்த்து சொல்லுகிறான் வலானி இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவனுடைய இரண்டாவது மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய கணவனுடைய இரண்டாவது மனைவியாக இருக்கலாம் பார்க்க வேண்டாம் உன்ன நீங்கள் யாரை அற்பமாக பார்க்கிறீர்களோ அவர்கள் அல்லாவுடைய பார்வையில் உங்களை விட மிக மேலானவர்களாக இருக்கலாம் உலகத்தில் யாரையும் யாரும் அற்பமாக பார்க்கக்கூடாது ஹதீஷ்கள் வந்திருக்கிறது தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே மரியாதைக்குரியவர்களே உங்களுடைய அந்தஸ்து மிச்சம் பெருசி உங்களை பற்றி குரான் புகழ்ந்து இருக்கிறதே உலகத்தில் வாழ்ந்த வளர்ந்த சேவைகள் செய்த நபிமார்கள் கூட உங்களுடைய மடியில் தான் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களை சுமந்தது கூட உங்களுடைய கருத்தான் உலகத்தில் வாப்ப இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் தாய் இல்லாமல் வரவில்லை தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் பெரிய இடத்தை பிரிந்திருக்கிறார்கள் தாய்குலத்தை பற்றி குரான் பேசியிருக்கிறது குரான் அன்பான தாய்மார்களே பெண்களில் வைத்து அந்த குறைகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான் நீங்கள் இதற்கு எதிராக நீர் இதற்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டும் சதியாவின் துறையை இறுதியல்லாக தாளான் அதுல சில சூவாகி சல்ல மனைவிமார்கள் முக்கியமான மனைவி ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் திருமணம் சுபகான இந்த சபையில இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய மனைவியைப் போல ஒரு மனைவியை முடிக்க இல்லை என்று சொல்லணும் கண்டிப்பெண்ணையும் குறைந்த பெண்ணை முடித்தார்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தை பெண்ணை முடித்தார்கள் அடிமை பெண்ணை முடித்தார்கள் ஒவ்வொரு வகையான இந்த சபையில யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய மனைவியை போல ஒரு மனைவியை அதற்கு முடிக்கதும் நபி பழக்கம் தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களை முடிப்பதும் நபீனுடைய சுண்ணத்து இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணை முடிப்பதும் நபீனுடைய சுண்ணத்து வயது கூடின பெண்ணையும் முடிப்பது சுண்ணத்து வயதில் குறைந்த ஒரு பெண்ணையும் முடிக்கலாம் அனைத்துக்குமே வழிகாட்டி விட்டார்கள் அனைத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டி விட்டார்கள் நரிசல் தனக்கு வயது ஐம்பத்தி மூணாக இருக்கும் பொழுது ஐம்பத்தி நாலுகளுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அல்லது மனம் முடித்தார்கள் சல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தனக்கு வயது இருபத்தி ஐந்தாக இருக்கும் பொழுது ஹதீஜார் உதயம் வாடித்தார்கள் மிக்காக செய்தார்கள் நவிக்கு வயது ஐம்பதாக இருக்கும் பொழுதே தான் ஹதீஜார் உதயம் வாக்கு சரான் சொன்னார்கள் அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் மனைவியை அடக்கம் செய்துவிட்டவர்களுக்கு தெரியும் அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்றேன் குழந்தைகளை பெற்று தந்துவிட்டு நல்ல பல சேவைகளை செய்துவிட்டு நல்ல பல காத்திரமான வாழ்க்கைக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பல உதவிகளை செய்துவிட்டு கணவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதே கணவன் தண்ட மனைவியை கொண்டு போய் கவரில் வைத்து விட்டு வருவதிலே சாரவுடைய நன்றி உடையவர்கள் நன்றி உடையவர்கள் நன்றி மறவாதவர்கள் நன்றி உள்ளம் அடைக்க நன்றி நன்றி உள்ளம் கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்ல மறக்காதவர் ஒரு கட்டத்தில் சகாபாக்களை கூப்பிட்டு வைத்தேன் எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்துவிட்டீர்களோ அவர்களுடைய உபகாரங்களுக்கெல்லாம் உபகாரம் செய்துவிட்டேன் ஒருவருடைய உபகாரத்தை மதித்தவர் மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் செய்த உபகாரங்களை கூட சல்லா செல்லம் மதித்தார்கள் அதற்கு கூட பிறவிபகாரம் செய்தார்கள் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் யாமத்தில் யாருக்கும் கடன் இல்லை நாளைய கயாமத்தில் அது யாருக்குமே கடன் இல்லை கடன் என்று சொன்னால் வாங்கின பணம் மட்டுமல்ல எனக்கு யாராவது உபகாரம் செய்திருந்தால் அந்த உபகாரத்துக்கு பகரமாக உபகாரம் செய்துவிடுவேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திருப்பி ஒப்படைப்பேன் அந்த அளவுக்கு நன்றி உள்ளவர் ஒருவருடைய உபகாரத்துக்கு பிறகு செய்து விடுவார்கள் சொன்ன எனக்கு அவர்கள் உபகாரம் செய்ய முடியாது அதை நாயத்தில் நிறைவேற்றுவேன் தந்த மனைவி ஹதிஜா உதயம் வாழ்ந்து வைத்து விட்டார்கள் கபறு வைத்துவிட்டு அடுத்த நாள் கல்யாணம் வேண்டுகோள் முடிக்க வேண்டும் என்பதாக நீக்காக செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் ஹதீஜாவுக்கு பிறகும் யாரையாவது முடிக்கலாமா ஹதீஜாவுக்கு பிறகும் யாருடன் வாழலாமா வாழக்கூடாது சொல்ல இல்ல சல்லா செல்லம் எப்படி வாழுவது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை குரான் நேரடியாக சொல்லுகிறது அல்லா நடியுகிறான் தலாக்கு சொல்லப்பட்ட செய்து காட்டுங்கள் தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு உங்களுடைய சிறப்புகள் இவைகள் எல்லாம் உங்களை பற்றி குரான் புகழ்ந்து இருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் حضرت حضرت حضرت حضرت அதே நபீனுடைய சரையில தான் தலாட்டும் சொல்லப்படுகிறது தலாக்கு சொல்லப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் மூலமாக சொல்லிவிட்டான் ஹஜரத் ரசூல் அல்லூல் அல்லா நடந்தலாக்கு சொல்ல பிறகு நீங்க முடித்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லா ஏற்கனவே சொல்லிவிட்டான் சல்லா சல்லாம் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க கட்டளை ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க மக்கள் நானே நிக்காக செஞ்சு கொடுத்து விட்டு நடந்துவிட்டு நடந்துட்டிறகு அதே பெண் முடிச்சு கொண்டா மக்கள் என்ன கதச்சுவாங்க உங்கட ஊருடைய காலினுடைய சபையில ஒரு தலாக்கு நடந்துச்சு தலாக்கு நடந்து இந்தாவுடைய கடமை நிறைவேற்று நிறைவுற்றதுக்கு பிறகு அதே காலி அந்த பெண்ண கல்யாணம் முடிச்சுக்கொண்டா ஊர் மக்கள் சுமைப்பாங்களா ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க ஊர் மக்கள் என்ன கதச்சுவாங்க இவருக்கு சேர்த்து வைக்க இருந்துச்சு இவர் பிரிச்சு விட்டாருக்கு தெரியுமா இவருக்கு கல்யாணம் முடிச்சு கொள்ளத்தான் நோட்டீஸ் அடிப்பாங்க அவருடைய கால பட்டத்தை இழக்க வேண்டிய கட்டம் அவருக்கு ஏற்படலாம் இதே தானே ஏற்பட்டிருக்கும் செல்லவர்களுக்கு நபீனுடைய உள்ளம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனா அல்லாஹ் சொல்லிவிட்டான் நபியே நாயகமே நாங்க சொன்னத நீங்க நாங்க சொன்னதை நீங்க செய்யோனம் சுரத்துள்ள ஹசாருடைய இந்த ஆயத்த உளமாக்கலே இந்த பொதுமக்கள் போதி காட்டுவோம் இத திலாவத்து செய்யுங்கோ இதை பயன் செய்யுங்கோ அல்ல என்ன சொல்லுகிறான் போகும் என்ன பற்றி மக்கள் கேவலமாக பேசுவாங்க என்ன பற்றி மக்கள் இழிவாக கணிப்பாங்க அது உங்களோட வேலை இல்ல மக்களை பேச வைப்பதும் மக்களை நலவாக பேச வைப்பதும் இழிவாக பேச வைப்பதும் அது அல்லாஹுடைய வேலை அல்லாஹுடைய கற்களை நீங்க நிறைவேற்றுங்கோ ஜெய் நவர முடிச்சுக்கொண்டு வெளியவாரா பலம் ரவி அல்லாஹு சொல்லிட்டாங்க பொன் கேட்டு வர சொன்னாங்க தாய்மார்களே சகோதரிகளே பெற்றோர்களே இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் உங்களோட வீட்டில் உங்களோட மகள் டிவோர்ஸ் வாங்கிக் கொண்டுக்குள்ளோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகி கடமையை நிறைவேற்றி விட்டு இன்றைக்கு தான் அவர் இத்தாவ முடிச்சு கொண்டு வெளியே வந்திருக்கிறா இந்த சந்தர்ப்பத்தில்தான் ஒரு ப்ளோக்கர் வாராரு உங்களை பொங்கல் வாராங்க அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த பெண் எப்படி யோசித்திருப்பா அந்த பெண்ணுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும் அந்த பெண் எடுத்தெடுப்புல சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹுடைய சிந்தனை என்றது இதற்கு தான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு தான் பெண் எடுத்ததுமே சொன்னால் அம்ரன் வந்த புலோக்கருக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் எதையுமே நான் முடிவு செய்ய மாட்டேன் எதுவரைக்கும் தெரியுமா ரெண்டு வரையில் நான் முடிவு செய்ய போறேன் ஏன் காரணம் நிச்சயமாக எனக்கு ஹதரத் ரசூர் உதாக மனைவியாக அவர்களுக்கு அவர்கள் எனக்கு கணவனாக வருவது அதுல எந்த விதமான கெழுதியும் கிடையாது அது எனக்கு ஹைராகத்தான் இருக்கும் ஆனாலும் கூட நான் ஹதரத் ரசூர் மனைவியாக இருக்க தகுதியானவளா எனக்கு அந்த இடத்துக்கு போகலாமா நான் அந்த இடத்துல போய் அந்த பட்டியலில் நான் வருவதற்கு தகுதியானவளா தன்னை அற்பமாக பார்த்தார்கள் தன்னை அற்பமாக பார்த்தார்கள் நாங்கள் யாரும் எங்களை நினைக்கக்கூடாது நாங்கள் சுப்பீரியல் என்று சொல்லி நாங்கள் மேலானவர் என்று சொல்லி உமர் அப்துல்லா அசீஸ் ரகத்துள்ளா இலகி உமர் அப்துல்லா அசீஸ் ரகத்துள்ளா இலேஹி நோயாளியாக படுத்துக் நஞ்சி ஊட்டப்பட்டு விட்டார்கள் முப்பத்தி ஒன்பது வயது மாத்திரம் தான் மிச்சமில்ல முப்பத்தி ஒன்பது வயதுகள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த அந்த மனு உமையாவை சேர்ந்தவர்கள் உமர் அப்துல்ல அதிபர் ஆட்சியின் மீது பட்ட பொறாமையின் காரணமாக நஞ்சூட்டி விட்டார்கள் நஞ்சு கொடுக்கப்பட்ட நஞ்சூட்டப்பட்ட உமர் அப்துல்லா அஜீஸ் அப்துல்லா அலேஹி மரணப்படுக்கையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மக்கள் சொன்னார்கள் فذكروا له الرابع في حجرت في حجرت عائشة رضي الله تعالى சொன்னாங்களை நாங்க மதீனாவுக்கு கொண்டு போயிட்டு வச்சோம் நீங்க மதீனாவுல மௌத்தானால் அதற்கு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு மூணு கபறுகள் தான் இருக்குது அங்க நாலாவது ஒரு கபருக்கு இடம் இருக்குது அந்த கபரை அவங்களோட கபராக நாங்கள் ஆக்கி விடுவோமே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த ஹசரத் ஒமர் அப்துல்லா அழகி சொன்னாங்க அந்த இடத்துக்கு நான் தகுதியானவன் என்று என்ன நினைச்ச என்ன நான் நினைக்கிறத போல உலகத்தில பெரும் பாவம் வேற ஒன்றுமில்ல நான் அந்த இடத்துக்கு தகுதி இல்லை நான் அந்த இடத்துக்கு தகுதி இல்லை எனக்கு அந்த அரபு வார்த்தை வருகிறது அழகான வார்த்தை சொன்னாங்க அழகான வார்த்தை சொன்னாங்க அம்மா என்ன நெருப்பாள வேதனை செய்ததை தவிர மற்ற எல்லா வேதனையும் நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் அந்த இடத்துல நான் தகுதி என்று கண்டா அது எனக்கு பெரிய வேதனையாக மாறிவிடும் நான் நான் நான் அதுக்கு இல்ல என்ன வெளிப்படுத்த சொல்யன சொல்ல கை கீழ புகல்ல தாய்மார்களே கை கீழ புகழ தாய்மார்களே அல்லா எவ்வளவு இறக்க முடியவன் பெண்களுடன் அந்த தலாவுக்கு சொல்லப்பட்ட பெண்மணி கையை தூக்குறா செய்து தெரியும் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த ஆயத்தினதுமே ஜெயின புடைய வீட்டுக்குள் எப்படி தெரியுமா போனாங்க கணவன் வீட்டுக்குள்ள போவது போல அனுமதியும் கேட்காம தான் போனார் சொந்த வீடு மனைவியின் வீடு மனைவியின் இருப்பிடம் அனுமதி கேட்க தேவல்ல அந்த பெண்ணுடைய திருமணத்தை நாங்கள் உங்களுக்கு செய்து முடித்து விட்டோம் அப்படிப்பட்ட சபையா அப்படிப்பட்ட ஜெயினா லேசான பெண்மணி அல்ல லேசான பெண் அல்ல ஜெயின அப்படிப்பட்ட பெண்மணி ஒரு கட்டத்தில் சொல்லிட்டா கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தைக்கு போறாங்க தாய்மார்களே சகோதரிகளே எந்த பெண்ணையும் பார்க்க வேண்டாம் அற்பமாக பார்ப்பது பெரும் பாவம் அற்பமாக இதை விளங்கப்படுத்த தான் அல்லாஹ் இதையும் ஏற்படுத்தி காட்டினான் ஹஜ்ஜிக்கு போறாங்க அல்லது உம்ராவுக்கு போறாங்க ஒரு பயணம் மக்காவுடைய பயணம் போகும் பொழுது எல்லா மனைவர்களையும் கூட்டிக் கொண்டு போனாங்க எல்லா மனைவாதத்திலும் தனித்தனி வாகனம் இருக்கிறது ஒட்டகம் இருக்கிறது ஒட்டகம் இருக்கிறது தனித்தனி ஒட்டகம் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒட்டகத்துக்கும் ஆற்றலை போட்டு கருத்தில் கொள்ளுங்கள் நான் கண்ணியமானவன் போல என்னுடைய குடும்பமும் கண்ணியமாக இருக்க வேண்டும் நான் கண்ணியம் என்ற குடும்பம் கேவலம் யாரும் பார்க்க எனக்கு இருக்கிற அதே கண்ணியத்தை என்னுடைய குடும்பத்துக்கும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் உலகத்தில் மனைவியை கண்ணியமாக பார்த்த மார்க்கம் குழந்தைகளை கண்ணியமாக உங்களை மட்டுமல்ல உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் உங்களை மட்டுமல்ல உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் குடும்பத்தையும் கண்ணியப்படுத்திட மார்க்கம் இதை சொன்ன தனி மனித வாழ்வு கிடையாது வாழ முடியாது குடும்ப வாழ்க்கையை பண்ணின குடும்ப வாழையை ஆர்வம் இது மனைவி மார்களை கூட்டிட்டு போனாங்க திருமணம் முடித்தது எல்லா பெண்களும் போறாங்க போற வழியில இறந்தான் ஒரு யூத பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்மணி சிறை கைதியாக பிடிப்பட்ட பெண் பணிமா சொல்லுகிறார்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் அதுல சஃபியாத்தான் அவர்களும் சேர்ந்து போறாங்க மக்காவுடைய பயணம் காபத்துல்லாவை நோக்கி போற பயணம் இந்த பயணத்தில் வச்சு அதுல சபையாவுடைய ஒகம் வாகனம் கொஞ்சம் நோய் வாய்ப்பு விட்டது பிரேக் டவுன் ஆகிவிட்டது அதை போக முடியாத நோய் வாய்ப்பு ஒட்டகமாக மாறிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்து சொன்னார்கள் ரெண்டு ஒட்டகம் இருக்குதானே நீ ரெண்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் தானே உம்மா உன்னுடைய ஒரு வாகனத்தை கொடுத்து இந்த சஃ்க்கு சொன்னாங்க நீரானுடையுணவேக்காக நாங்க செஞ்சு விட்டோம் என்று சொல்லி அல்லா அந்த பெண்ணை உயர்த்தி விட்டான் அந்த பெண்ணுடைய வாயால் ஒரு வாரத்தை அமர்ந்து இந்த இந்த நான் எங்களுக்கு சந்தோஷம் ஒரு பெண் பெண் அல்லாமா இகால் சொல்லுகிறார்கள் அல்லாமா இகால் சொல்லுகிறார்கள் சொல்லிக் கொண்டே போறார்கள் அல்லாமா இகால் கவிஞர் புலவர் அல்லாமா இகால் சொல்லுகிறார் அந்த பாத்திமா யாருடைய மகள் அந்த மனைவி அந்த பெளுக்கு முன்னுதாரணம் நீங்க சொல்ல வேண்டும் என்னுடைய மாப்பா ஒரு ஆளும் என்னுடைய கணவன் ஒரு ஆளும் என்னுடைய குழந்தைகள் ஆளும் என்னுடைய சகோதரர்கள் ஆளுங்கள் என்னுடைய கணவன் ஆவில் என்னுடைய கணவன் என்னுடைய வாப்பா ஒரு ஹாபல் குரான் என்னுடைய குழந்தைகள் குரான்கள் வாங்க அப்படி சொல்லி பெருமை அப்படி சொல்லி பெருமைப்பட வேண்டும் அப்படி சொல்லி பெருமிதம் கொள்ள வேண்டும் மகள்மாவை பற்றி அல்லாமா இக்பால் பாடிக்கொண்டே போகிறார்கள் மாப்பளை யாருமாவுடைய மாப்பிள்ளை யாரு அழிவதி அல்லாஹு பெருமையாக பேசுகிறோம் அலிமுத்தாதி அல்லாஹு செய்து கோட்டை அந்த கோட்டையுடைய கதவு அலி என்று சொன்னாங்க இப்ப உள்ளத்தில் கொ அலீனுடைய வாப்ப யாரு அவர் முஸ்லீமா அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தவரா நான் சொல்றோம் இஸ்லாத்துக்குள்ள வந்தவருக்கு பொன் கொடுக்க மாட்டோம் மனைவி அந்த அழித்தில் பெண்ணுக்கு என்ன செய்தார்கள் வாய் பேசவில்லை பதில் சொல்லவில்லை ஒன்றும் சொல்லவில்லை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள் சொல்றா இந்த வார்த்தையினால் எனக்கு கிடைத்த நஷ்டம் என்ன தெரியுமா ரெண்டு மாதங்கள் என்னுடைய வீட்டுக்கு வருவதை நிறுத்திக் கொண்டு விட்டார்கள் உலகத்தில் யாரும் யாரை நட்பமாக பார்க்க வேண்டாம் தரைக்குறைவாக பார்க்க வேண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே நரகத்துக்குள்ள போனதுக்கு பிறகு உலகத்தில் யாரும் துண்டிக்கப்பட்டுவிடும் அமல்கள் இல்லாமல் அப்படியே துண்டிக்கப்பட்டுவிடும் தவிர முதலாவது சொன்னார்கள் நிலையான தர்மம் நிலையான தர்மம் எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய இடத்தை வகுப்பு செய்துவிட்டு போனார்கள் அவர்களுடைய கவர்களை அல்லா பிரகாசமாக்கி வைப்பானாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை விக்கிடு செய்கிறோம் அல்லாஹுடைய திருநாமத்தை ஓதுகிறோம் இந்த நன்மைகளை கொண்டு அவருடைய கவறுகள் செழிப்பாகிக் தர்மம் செய்துவிட்டு மௌத்தாகங்கள் வக்குகளை செய்துவிட்டு முத்தாகங்கள் வப்பு செய்துவிட்டும்கங்கள் வசியத்துகள் தர்மம் செய்யுங்கள் நிலையான தர்மம் நேமமான தர்மம் அது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஒரு விடயத்தை அழைக்கும் போர்மம் செய்வதென்பது சொல்லக்கூடியது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அல்ல மிருகங்களுக்கும் தர்மம் செய்யலாம் மிருகங்களுக்கும் தர்மம் செய்யலாம் நாய்க்கும் சாப்பாடு கொடுக்கலாம் தன்மைப்படுக்கலாம் இதுவும் தர்மம் தர்மத்தை மட்டுப்படுத்த வேண்டாம் எங்களை ஜமாத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எங்களை இயக்கத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் எங்களை ஊரு ஜமாத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம் இல்ல நாங்கள் யாரு தெரியுமா நாங்கள் மனித நேயம் படைத்தவர்கள் பெருமை ஒரு பெருமை நாங்கள் மனிதர்கள் அல்லாஹ் எங்களை அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறான் மனிதர்களாக படைத்திருக்கிறான் மனிதனாக படைக்க செய்தான் எங்களுக்கு பெருமை நாங்கள் மனிதர்கள் என்பது ஆர்டர் கொடுக்கப்பட்டவர்கள் ஐயறிவல்ல ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் என்பது எங்களுக்கு பெருமை அதற்கு ஒரு படி இன்னும் ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் முஸ்லீங்கள் நாங்கள் முஸ்லீங்கள் குரான் எங்கையும் சொல்லப்படையில் நபி என்பதாக முஸ்லீங்களுக்கு தான் நபி என்று குரான் சொல்ல இல்லை அல்லாஹ் தன்னை சொல்லவில்லை நான் முஸ்லீங்களுடைய ரப் மட்டும் நான் முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் ரப்ப என்று அல்லாஹ் சொல்ல இல்லை மனிதர்களுடைய சொந்தக்காரன் அல்வா இந்த நாடு முப்பது ஆண்டுகளுடைய பயங்கரவா திரும்பி விடுபட்டு சுதந்திரம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை ஜெம்மியத்துலவா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மாண்பிபிபு ஜனாதிபதி அவர்களை வாழ்த்துவதற்காக அரசாங்க படையை வாழ்த்துவதற்காக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்திருந்த சந்தர்ப்பத்தில் ஜெம்மியத்துலவாவின் சார்பாக ஒரு சின்னம் கொடுக்க வேண்டும் ஒரு நினைவு சின்னம் வழங்க வேண்டும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த நாட்டினுடைய செக்ரட்டரிக்கு ஒரு அகில ஜெமியத்து ஒரு செய்தி போடப்பட்ட ஒரு வாழ்த்து ஒரு சின்னம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மசூராக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எழுத வேண்டும் அதுல என்ன எழுத வேண்டும் எத வேண்டிய செய்தி என்னவாக இருக்க வேண்டும் என்று முடி மசோதாக்கள் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடைசியாக முடிவு செய்யப்பட்டது ஒரே ஒரு செய்தித்தான் அனைத்தும் அல்லா குடும்பம் என்ற செய்தி தனது புரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல மட்டுமல்ல ஒரு நாயும் அல்லா படைப்பு கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் மேல கூடிய ஒரு எறும்புக்கு விளக்கம் காட்டுங்கள் ஒரு காகத்துக்கு விளக்கம் காட்டுங்கள் ரசூர் யாரே காஸ் நாங்கள் உங்களை முழு மனித கோடிகளுக்கும் ரகத்தாக இருக்கிறோம் நீங்கள் ரத்தர்மத் தண்ணில் ஆஸ்தீங்கள் என்பது எங்களுக்கு பெருமை ஆனால் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் மனிதர்கள் இரண்டாவது பெருமை எங்களுக்கு என்ன நபிமார்கள் கூட தந்த நபித்துவத்தை வைத்து பெருமப்படையில் ரசூல்மார்கள் கூட தந்த ரிசாலத்தை வைத்து பெருமப்படையில் தன்னை நபி என்பதாக சொன்னார்கள் தன்னை ரசூல் என்பதாக சொன்னார்கள் ஒரே ஒரு இடத்தில் எங்க நிலையமா தாவாவுடைய களத்தில் தாவாவுடைய களத்தில் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும் நாங்கள் ரசூல் நாங்கள் நபிவார்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டித்தான் தன்னுடைய நுபுவத்தையும் தன்னுடைய விசாலத்தையும் நவிமார்கள் வெளிப்படுத்தினார்கள் மற்ற நேரங்களில் மத்த சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட நேரங்களில் ரப்புடன் முனாஜாத்து செய்யும் பொழுது மக்களுடன் கதைக்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது நான் ரசூல் என்று கூட அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை நான் நதி என்று கூட சொல்லிக் கொள்ளவில்லை நான் ஒரு முஸ்லிம் என்பதாகத்தான் யூசுப் அலை சலாத்து நதியாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறார்கள் என்ன சொல்லிக் கொண்டு போத்தான்கள் அவருடைய இப்ராஹிம் அலை மகன் இஸ்ஹா இஸ்டைய மகன் யாஹூப் அலைஹிம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க சக்கராத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி கட்டம் என்ன துவாதினார்கள் குரான் சொல்லி தருகிறது குரான் சொல்லித் தருகிறது அன்புக்குரிய இஸ்லாமியர்களே கொஞ்சம் கவனமாக இருங்கள் கருத்துக்கடி அதுலாம் என்ன து கேட்டார்கள் என்னை என்னை மௌத்தாக்கி விடு எந்த கேட்கவில்லை கேட்ட துவாவை பனைத்தரப்பு குரான் சொல்லுகிறான் துன்யாவல் முஸ்லிமன்னை ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிவிடு நதிமார்கள் கூட தன்னுடைய நுபூவத்தையும் வைத்து பெருமப்படவில்லை என்றிருந்தால் ஏண்ட இயக்கத்தை வச்சு பெருமப்படலாமா இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டுவிட்டு எந்த இயக்கத்துக்கு, எந்த கட்சிக்கு எந்த கோட்பாட்டுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனோ அதை வைத்தனுக்கு பெருமைப்படலாமா இப்ராஹிம் அலை காபத்துள்ளாரி கட்டி முடித்தார்கள் காப ஆலை எழுப்பினார்கள் சுபகான இன்றைக்கும் அந்த காபா எழுப்பி இருக்கிறது சுபகானல்ல அன்புக்குரிய சகோதரர்களே உளமாக்கத்தில் படித்த பாடத்தை சுட்டிக்காட்டுகிறேன் எப்படி இருக்க வேண்டும் அதபை பற்றிய குரானில் குரானுடைய ஆழமானது குரானுடைய வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது உளமாக்களுக்கு தெரியும் அவர்களிடத்தில் படித்த பாடத்தை திருப்பி ஒரு மாணவனாக இருந்து பாடமாக சுட்டிக்காட்டுகிறேன் இடையில் அல்லுத போட்டு பிரிக்கிறான் இஸ்மாயிலுக்கும் இப்ராஹிமுக்கும் இடையில கவாயித போட்டு பிரித்தான் அல்லாஹ் அதும் சொல்லித்தாரான் பாப்பாவும் மகனும் கட்டின காபாவல்லோட மகன் சேர்ந்து பாப்பாவோட மகனும் சேர்ந்து கட்டினாரு நாங்க சொல்லூ நானுமே அந்த பாப்பா சேர்ந்து செஞ்ச வேண்டும் சேர்ந்து செஞ்சேன் சொல்லுவாங்க எனக்கு நேரம் கொடுக்குதில்லை பல சந்தர்ப்பங்களில் சகாபாக்கள் சொல்லுவாங்க ஒரு ஜமாத்து நாங்க நடிக சந்திக்க போனோம் அந்த ஜமாத்துல நானும் மொத்தனாக இருந்தேன் போனம் சொல்ல மாட்டாங்க அது அளவு குறைச்சல் ஒரு ஜமாத்துல போனாங்க நபராக நான் இருந்தேன் வேலைத்தாரனாக இருந்தேன் தன்னை அறிமுகப்படுத்திக் மாட்டார்கள் தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் நான் செய்தேன் மறைப்பார்கள் அல்லா அந்த எனக்கும் உங்களுக்கு நசீவாக்குவானா ஹலாசுக்குரிய மக்களாக்குவிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே என்ன சொன்னது காபத்தில் காபத்துலா கற்றாங்க இந்த ஆக்களை பாடமாக்கி ஒதுங்க சகஜத்தில் ஓதுங்கோ பிள்ளைகளுக்கு சேர்ந்து கேளுங்கோ அல்ல குரான் கேட்கணும் நீங்க என்ன துவா கேட்கணும் தாய்மார்களே சகோதரிகளே என்ன துவா கேட்க போறீங்க குரான் என்ன துவை சொல்லி தருகிறது பாப்பா மகான் கேட்கறதுவா கம்பல் மின்ன قبول قبول எங்களை கபூல் செய்து கொள்வாயாங்க அந்த மக்கள் தொழுவாங்க அந்த மக்கள் முத்தப்படுவாங்க அந்த குடிப்பாங்க அந்த காபாவை வளம் வந்து கொண்டிருப்பாங்க அல்லாஹுடைய கபூலியத் அல்லாஹுடைய கபூலியத் ஆச்சரியா நில முஸ்லிமெண்டு பேரையும் ஆட்சி வச்சுடுவாய்க்கு நபி துவா கேட்கிறாங்க ரெண்டு நபி அல்ல பிரார்த்திக்கிறாங்க ரெண்டு நபி எல்லா இடத்துல வெண்டாடுறாங்க முஸ்லீம்கள் ஆக்களிப்பெருமை இப்பிராஹிமலே சொல்ல மகன் அறுத்த குரவா செஞ்சாங்க சம்பவத்தை சொல்ற காரணம் என்ன தெரியுமா அறுத்தான் அறுத்தாங்க வரோனுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஹதீஷு ஹதீஷுடைய நிலல்ல சொல்லுகிறேன் இந்த சபையில மட்டுமல்ல உலகத்தில் இன்றைக்கு யாரெல்லாம் பாவம் செய்வார்களோ அந்த பாவத்தை செய்வதற்கு அடிப்படையான காரணம் தண்ட குழந்தைகளாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்காக வீண்வரையம் கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இது இல்லாதது எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்ன சொல்றோம் தெரியுமா புள்ளேட மனம் நோகுமே மனவருத்தப்படுமே மனம் வந்துட்டே புள்ளக்காக வேண்டித்தானே செய்கிறோம் என்று சொல்லி சொல்லி சொல்லி எத்தனையோ பாவத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கு எத்தனையோ லஞ்சத்தை வாங்கிட்டோம் எந்த புள்ளையும் வாழமே அதுக்கு எத்தனையோ தொழுகையை கவாசிட்டோம் கொடுப்போடனே என்ற பெண்கள் வீட்டை விட்டு வெளிக்கிழமிட்டாங்க அல்லா சொல்றான் பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க அல்லாஹுடைய கட்டளை நீங்க நாசமாக்குவதல்லேட கழுத்து துண்டானாலும் சரி அல்லாஹுடைய கட்டளை துண்டாக கூடாது அதை படிங்க இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் அலேஹி வாழ்க்கையில் ஏன் கழுத்து துண்டானாலும் சரி அல்லாஹுடைய கட்டளை துண்டாக மாட்டாது வாழ்க்கையில் ஞாபகத்தில் இது சம்பவம் அல்ல இது வாழ்க்கையில படிப்பினை இப்ராஹிம் அலை தகண்ட கழுத்தில் கத்திய வச்சாங்க தாய்மார்களே வாப்பா மட்டுமல்ல கத்திய வச்சது உமாம் வச்சா வச்சா வாப்பவ விட உம்மா வாப்பவ விட உம்மா தாயினுடைய தியாகத்தை மல்லா குரான் சொல்றான் எப்படி சொல்றான் தெரியுமா இப்ராஹிம் மூசா அலேஸ் உம்மா பிள்ளைய பெற்றெடுத்துட்டா ஆச்சரியமான எத்தனையோ குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது கொலை செய்யப்படுறாங்க அந்த கூட்டத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை அந்த குரான் கொலை செய்து கொண்டிருக்கிறான் தெரியும் உம்மட வயிறு பெருக்க இல்ல வயிறு பெருக்காமலேயே குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க சில பெண்களுடைய வயிறு விளங்காது வயிறு சிறிசாகத்தால் இருக்கும் வளர்க்கிறது கண்டா கொலை செஞ்சிடுவாங்களே கண்டா எனக்கு முன்னால் இந்த புள்ளைக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமே அன்புக்குரிய தாய்மார்களே நான் என்ன செய்வது பயப்படுறாங்க அல்லாஹ் சொல்றான் நாங்க மூசாவுடைய தாய்க்கு சொன்னோம் அறிவிச்சு கொடுத்தோம் இந்த புள்ளைக்கு நீ பால் கொடுமா இந்த பால் கொடுத்து உனக்கு பயமாக இருக்குதா உனக்கு அச்சமாக இருக்குதா உனக்கு நடுக்கலாக இருக்கிறதா என்ன சொல்ல நேர்ந்துவிடும் அச்சம் இருக்கிறதா என்ன செய்யணும் கட்டிலுக்கு கீழே மறக்க வேட்டு தண்ணீரில் போட்டுடு செய்வமா நாங்க சொல்லோம் என்னாலும் புத்தி இல்லையா அவளுக்கு குரான் சொன்னி தலை இல்லையா அவளுக்கு அல்லாஹ் சொல்றாள் என்று புத்தி வங்கியா இருக்குது தாய்க்கு அல்லா குரான் சொல்ல இல்ல பொட்டி அடிச்சு போடுன்னு சொல்லி புள்ளைய தூங்கி தண்ணியில் போடு தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே சகோதரிகளே கண்ணியமான சங்கையான உலமாக்களே ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம் என்ன தெரியுமா ஞாபகம் அல்லாஹுடைய கட்டளையத்தான் நிறைவேற்றுவோம் ஏந்த குழந்தை கலவன் பாடசாலையில் படிக்காது ஏந்த குழந்தை கலவன் பாடசாலையில் படிக்காது படிப்பில்லாமல் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்து படிக்க மாட்டாது முடிவு செய்யுங்கள் முடிவு செய்யுங்கள் அல்லா நாளைக்கு வழிதரப்பான் கட்டளைக்கு மாறு செய்து யாரும் வெட்டி கண்டதில்லை அல்லாவுடைய கட்டளையை தோடுபடியாக்கி புள்ளவளத்தை யாருக்கு வெட்டி காண முடியாது போடுவோம் தூக்கி போட்டாங்க அல்ல கட்ட வயது வந்த கழுத்தில் கத்திய வச்சாரு இந்த உண்மை யாரு தெரியுமா தூக்கி தண்ணியில போட்டுட்டான் போகும் அல்லா குழான் சொல்லிக்கொண்டே போறான் தாய்மார்களே சகோதரிகளே சொல்லிக்கொண்டே போறான் சொல்லிவிட்டு சொல்றா நான் எந்த மூசா எந்த பிராவுடைய வீட்டில் எந்த பிரச்சமாக இருந்ததோ அதே பிராவுடைய வீட்டில் அவன் புத்திய கசக்கி விட்டுட்டு அவன் புத்திய மயக்கி விட்டுட்டு அவண்ட வீட்டுக்குள்ளேயே இந்த மூசாவை நான் வளர்த்தேன் எதிர்காலம் ஒரு நபியாக வரப்போறார் எனக்கு சம்பவம் சொல்றது லேசி அல்ல எனக்கும் உங்களுக்கு அமலுக்கு தொகை செய்வானா நாங்க வாழ்ற யுகத்தில் எப்படி அமைச்சு முசைத்துடைய எதிர்கால ஒரு நபி நபியாக வரப்போறார் நதிப்பட்டம் கிடைக்கப் போகுது அல்லா வளர்க்கிறான் சொல்றான் இந்த நபியாக வரப்போற இந்த பிள்ளைக்கு நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம் சந்தேகத்துக்கு இடமான பாலை கூட நாங்கள் ஹராமாக்கி விட்டோம் ஒரு நபி ஹராத்தின் நபியாக வர முடியாது சந்தேகமான பாலை குடிச்சாக வர முடியாது நல்லவனாக முடியாது என்ன தெரியுமா செஞ்சோம் நான் இந்த புள்ளைக்கு ஹராமான எல்லா பாலு கூடிய தாய்மாரிய பாலையும் அந்த புள்ளைக்கு நாங்கள் ஹராமாக்கி விட்டோம் ஒரு நாளும் மாற மாட்டாங்க சாதனைகள் படைக்க மாட்டாங்க ஒரு நாளும் பெற்றோருடைய கண்ண குடியாங்க ஒரு நாளும் இந்த உலகத்தில் போட்டப்பட மாட்டார்கள் என்ற நியதியை புகான் சொல்லித் தருகிறது ஹராம்டா என்ன நான் எங்கேயோ பேசிக் கொண்டு ஹராத்தை பற்றியும் சொல்லலாம் நினைச்சோ அடிக்கப்பட்டது அடிக்க பட இல்ல ஹரா நினைச்சி பேச வர இல்ல வருமானம் சொத்து மாறுத்தம் சொன்ன முறை பிரிக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு கிடைச்ச சொத்து என் வாப்ப தந்திருக்கிறாரே வாப்பக்கு இந்த சொத்து எப்படி கிடைச்சது வாரு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன வாப்பிய சொத்தெடுத்துக் கொண்டாரு அது வாப்பக்கு ஹராம் வாப்ப உங்களுக்கு தந்த அது உங்களுக்கு சொத்து ஹாக இருக்க வேண்டும் உடமைகள் இருக்க வேண்டும் இருப்பிடம் ஹலாலாக இருக்க வேண்டும் அந்த ஜெமியத்தல் சீரல்லே அதை பற்றி பேச வரல மார்க்கில் அனுமதிக்கப்பட்டது சங்கையால் உளவாக்கல் இருக்கிறாங்க மூத்தாகிவிட்டாரே மனைவி மூத்தாகிவிட்டால் கணவன் மூத்தாகிவிட்டார் சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் அனந்தரா சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் உளமாக்களை அணுகி கேட்டுக் கடை செய்தார் மிட்டு எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்தே எங்காத்து கொடுத்தாத்து கொடுக்க வேண்டும் வாப்பிச்சு செய்ய இல்ல இப்ப எங்க அனந்த லட்சத்தை பிரிக்கோணும் ஹஜ்ஜி பிரிக்க வேண்டுமா செஞ்சதுக்கு செய்ய முன்பு பிரிக்கலாமா உளமாக்கல் இருக்கிறாங்க உளமாக்க போங்கோ இும் தெரியாத விஷயங்களை உலமாக்கள்கிட்ட போய் கால் மடித்துக்காந்து நல்லவைங்களை அதுமான முறையில் படித்துக் கொள்ள பாருங்க உலமாக்களை பத்தியும் குரான் சொல்லி பொதுமக்களுக்கு சொல்லி இருக்கிறது நீங்க போய் படித்துக் கொங்களுக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்துவோம் என்ற உடன்படிக்கையை அல்ல அவர்கள் வாங்கியிருக்கிறான் அந்த உடம்படிக்கையை அந்த நிறைவேற்றுவார்கள் படியுங்கள் வீட்டு படியுங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுப்போம் ஹலாலான உணவு கொடுப்போம் மதுர சாக்களுக்கு ஹலால் படத்தை கொடுப்போம் எனக்கு பேசுறதுக்கு மிச்ச விஷயம் வருது வாழ்க்கை அளவுக்கு ஹலாம் ஹலால் பேண வேண்டும் உமர் அப்துல்லா அப்துல்லால் எப்படி பேன்கள் ஹலாம் ஹலால் ஹலால் எப்படி பெடினார்கள் அன்புக்குரிய சகோதரனை அல்லா ஒரு ஆட்டை இறக்கிவிட்டான் அந்த ஆட்டை அறுத்தார்கள் ஆட்டை அறுத்து விட்டு என்ன சொன்னார்கள் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் ஒற்றுமைக்கு வாருங்கள் ஒன்றுபடுங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் பிரிந்து போகாதீர்கள் கலந்து வாழுங்கள் கரைந்து போகாதீர்கள் என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் அலைத்து முஸ்லிமீன் வானமீனல் முஸ்லிமீன் ஒரு நபி பணி கொடுத்து விட்டு நாங்கள் நபி என்று நான் ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்ன அறிமுகப்படுத்த ஏனும் ஒரு ஆலயம் என்று சொல்லி அதனுக்கு பெருமை அல்ல நான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு பெருமை நான் வினயமாக சொல்லுகிறேன் பல இடங்களில் சொல்லுகிறேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்க கேட்டு விருப்பீங்க மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே உலகத்தில் நான் ஆலிமாகுவதற்கு முன்னால் நான் முஸ்லிமாக இருக்க நான் ஒரு தமிழீழ ஜமாத்தை சேர்ந்தவராக நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு தலைமையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சூமியாக முன்னால் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஜபாத்தை சேர்ந்த முன்னால் நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஒரு பெரியார் இடத்தில் ஒரு மகானிடத்தில் ஒருவர் வந்து சொன்னாராம் அகத்தவர்களே நான் உங்களுடைய முறீதாக போகிறேன் முறீது என்று சொன்னால் உங்கள்ட பயிறேன் நான் ஓதி வர வேண்டும் உங்களுடைய முகைப்பாக வேண்டும் நீங்க சொல்றதை நான் ஏற்றுநடக்க போறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த மகான் சொன்னாராம் அவருக்கு ஒரு பதில் பதில் சொன்னாராம் என்ன தெரியுமா சொன்னாரு அன்பு மகனே நீ என்னுடைய ஒரு முறீதாக முன்னால் என்னிடத்தில் பயத்தை செய்வதற்கு முன்னால் என்னிடத்தில் வந்து நீ வந்து நான் தரக்கூடிய அவுராதிகளை ஓதைப்பாகுவதற்கு முன்னால நீ ஒரு சங்கையான முஸ்தீமாக பாரு முஸ்தி பாரு முதலாவது எந்த ஜமாத்துல சேர்வதற்கு முன்னாலையும் நாங்கள் முஸ்தீம்களாக இருக்க வேண்டும் நான் ஒரு பெய்தூ சகோதர தஸ்கீர் பண்ண மூணு ஜமாத்துல போறதுக்கு கிறிஸ்தர்கள் சகோதரர்கள் ஹிந்துக்கள் இருக்கிறாங்க சகோதரர்கள் பௌத்தர்கள் இருக்கிறாங்க சகோதரர்கள் நாங்க யாரும் இவங்களை கூப்பிட்டு வாங்க மூணு நாள் போமோன்னு சொல்லி நாங்க பயத்து கூப்பிடுறது முஸ்லீம்களை தான் இன்னும் சொல்றாரு நாங்க செய்ய போறோம் யாரும் கூப்பிடுறோம் முஸ்லீம்களைத்தான் கூப்பிடுறோம் மேல எங்க சகோதரே அன்பான பெரியார்களே இந்த மதரசாவுக்கு மாணவர்களாக வரக்கூடியவங்க யாரு முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் தான் எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வது முஸ்லீம்களை தான் முதலாவது விளங்க வேண்டும் முஸ்லீம்கள் அவர் சொல்லிவிட்டு சொன்னாராம் மகனே மகனே நீ ஒரு முஸ்லீம் ஆகுவதற்கு முன்னால் ஒரு மனிதனாகப் பாருவாப்பா முஸ்லீம் ஆகுவதற்கு முன்னால் மனிதனாகப் பாரு இன்சானியத்தை படிச்சுக்கோங்க பக்கத்தை விட்டு காரர் பௌத்த சகோதரர் முன்னிட்டு விட்டுக்காரர் ஹிந்து சகோதரர் அவர் பக்கத்து வீட்டில் வாழ்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் சொன்னால் மூணு விடயங்கள்ல முதலாவது விடயம் சதப்பத்தும் ஜாரியா நிலையான தர்மம் அது யாருக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் செய்வோம் உன பார்க்க இருக்கிறாங்க படிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் அவங்கள்டேளுங்க பாப்போம் புத்தளத்திலுடைய கட்பிட்டு ஜங்ஷன் இருந்து இங்க வரும் வரைக்கும் பாதையோரங்கள் பார்த்து வந்தேன் அம்பலங்கள் கட்டி அம்பலம் என்ன சொல்றமா பஸ் ஹோல்ட் பஸ் ஹோல்ட் கட்டி வச்சி இது பஸ் தனிப்பிடம் நிழல் பெறுவதற்காக வேண்டி மக்களை கட்டி வச்சிருக்குது இதே எழுதின கித்தாபு எங்க கிதாபுத்தான் இது இருக்கு அதுக்கு உள்ள வற்ற மசா கட்டுற மக்கள் மட்டுமல்ல நாங்கத்தான் பாலை ஓரங்களில் பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய மக்கள் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி சுகம் பெறுவதற்காக வேண்டி நிழல் பெறுவதற்காக வேண்டி கூடாரங்களை கட்டி அவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மக்கள் நாங்கள் மார்க்கம் குறுகிய மனப்பான்மை கொண்ட மார்க்கம் அல்ல காகத்துக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய மார்க்கம் காக்கைக்கும் சோறு கொடுக்கக்கூடிய மார்க்கம் அன்புக்குரிய சகோதரே சதப்பத்தின் ஜாரியத்தும் நிரந்தரமான தர்மம் செஞ்சுட்டு போங்க இரண்டாவது சொன்னார்கள் பிரயோசனமான பிரயோசனமான விட்டு விட்டு போங்களை உருவாக்குறீங்க கல்வி இல்லை கற்பட்டியில் உள்ள ரம்மானிய அரபிக் கொலேஜையும் இங்கிருக்கக்கூடிய அரசாங்க பாடசாலையையும் ஒரே கண் கொண்டு நான் பார்க்கிறேன் ரெண்டிலையும் படிக்கிறத எதிர்கால சமூகம் எங்கள் எதிர்கால சந்ததி இவர்களை முஸ்லீம்களாக ஆக்குவது மதரசா உள்ள கோத வந்த மட்டும் முஸ்லீம்களாக்குறதல்ல இந்து ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இஸ்லாமத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் என்ன செஞ்சோம் எங்களுக்கு என்ற மதுரஸா உருவாக்கி ஒவ்வொரு நாலா பக்கத்தில் இருந்தும் அறுபது நூறு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் நினைச்சிட்டோம் ஏண்ட கடமை முடிஞ்சு ஏண்ட பொறுப்பு முடிஞ்சு பாடசாலைகளில் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க அன்புக்குரிய சோதரே அவர்களுடைய இஸ்லாத்துக்கு யார் பொறுப்பு நாங்க அவருடைய பொறுப்பு பட்டமளிப்பு முடிஞ்சு சொல்லி எனக்கு சங்கையானவர்களே ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்ற கேட்டுக்கோங்க சென்று நடந்து முடிந்த ஜிசி ஓலவல் எக்ஸாம்ல இஸ்லாம் பாடத்தில் ஏழுத்த முஸ்லீம் எத்தனை பேர் பாடத்தில் பேர் படித்து மதத்தை படித்து பெண்கள் நாங்க ஜம்யுல மாளக்கத்தை கேட்டோம் நீங்க ஏனும்மா இந்த பாடத்தை செய்வீங்க உங்களுக்கு இஸ்லாத்த படிக்க இருந்துச்சு நீங்க இஸ்லாத்தை படிச்சு உங்களுக்கு ஏடுச்சு கேட்ட சந்தர்ப்பத்தில் அன்பு சகோதரர்களே எனக்கும் அவளுக்கு அந்த பெண்கள் அந்த சகோதரிகள் சொன்ன ஒரு வார்த்தை நாங்க இதை படித்தது எக்ஸாம் எழுத வேண்டும் ஜிசிவல்ல ஆறு சப்ஜெக்ட் கட்டாயம் அதுல ஒன் ரிலிஜன் மார்க்கம் என்றது அது முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு இந்து மதம் பௌத்தர்களுக்கு அது சிங்கள சகளுக்கு பௌத்த மதம் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கம் கம்பல்சரி கட்டாயம் ஆனா நாங்க ஆக வேண்டும் எங்களுக்கு நாங்க முஸ்லீம்கள் தான் ஆனா எங்களுக்கு இஸ்லாம் படிச்சு தர யாரும் இல்ல படிச்சுத்தர யாரும் இல்ல எக்ஸாம் செய்யணும் என்ற படிச்சிட்டோம் பௌத்தம் தெரியும் இஸ்லாம் தெரியாது தெரியும் இஸ்லாம் தெரியாது இதுக்கு யார் இந்த பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு எந்த நிர்வாகம் பொறுப்பு எந்த ரசி பொறுப்பு பாடசாலை நிர்வாகிகளே அதிபர்களே ஆசான்களே பாடசாலையினுடைய முன்னேற்றத்தில் உழைக்கக்கூடியவர்களே பெற்றோர்களே உளமாக்கலை அணுகுங்கள் பாடசாலைகளுக்குள்ள இஸ்லாமிய சூழல் உருவாக்குங்கள் உளமாக்கலை கொண்டு இஸ்லாம் பாடம் அரபு பாடம் பணிபுட்டு பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்குங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாளடைவில் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை ஒரு பாக்கியமாக பார்க்கலாம் இல்லை சொன்னால் மதிரசாக்கள் லோகக்கூடிய எளிமை மாத்திர வெயில்மன்புலா மட்டுப்படுத்த வேண்டும் பாடசாலைகளும் எங்கள் பாடசாலைகள் எங்கள் பாடசாலைகள் அதுக்குள்ள இஸ்லாமிய கல்வி இஸ்லாமிய சுற்றுச்சூழல் இஸ்லாமிய அமைப்பு அங்கே பரதாவுடைய வாழ்க்கை இவைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் இதை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் ஒருங்கி போய் முடியாது நாங்கள் சேர்ந்து போய் கரையாமல் இருக்க வேண்டும் இன்னும் ஒன்றையும் நான் விற்கப்படாமல் சொல்ல வேண்டும் எங்களுடைய சமூகத்துடைய வல்லலை பற்றி எ சமூகத்துடைய மல்லல் மல்லல் நிலைப்பாட்டை பத்தி ஒருப்போம் படிப்பூட்டுவதற்காண்டி வரக்கூடிய அந்த மதகுரு எப்படி வருவாருங்க எப்படி வருவாரு பௌச உறுத்து ஷர்ட் போட்டா வருவாரு இதுல வருவாரு அவருடைய சீருடை அவருக்கு பெருமை அந்த அவருடைய கண்ணியம் இருக்கிறது அதை உடுத்துக்கொண்டு வந்தால் தான் அவரை கண்ணியமாக பார்ப்பார்கள் கிறிஸ்துவ பாடசாலைகள் நாடு கிறிஸ்துவை பார்ப்போம் அங்கிருக்கக்கூடிய சிஸ்டர் அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை படிப்பு கற்பிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க வீட்டில் டைய உடுத்து டிஷர்ட் போட்டாலும் ரோட்டில் அவங்க வேற கட்டக்க சுடுத்து போனாலும் அந்த பாடத்தை நடத்துவதற்கு பொறுப்பாக உள்ளவர் வரும் பொழுது அவருடைய சீதரை வருவார் அதுதான் அவருக்கு பெருமை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் வல்லாயி இதை பேசணும் என்று நான் வரையில்லை பேச வேண்டிய கட்டமாகிவிட்டது உங்களுடைய ஊருக்கு நான் புதியவன் என்னுடைய வாழ்க்கையில் முதல் தரவையாக வந்திருக்கிறேன் நான் கிழக்கிழங்கைக்கு போயிருக்கிறேன் கிழக்கிழங்கையில் ஓதியும் இருக்கிறேன் அங்கிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன் பள்ளிக்குள்ளே இஸ்லாமிய உடுப்பை உடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் பாடசாலைக்கு போகும் பொழுது வெள்ளையர்களுடைய ஆங்கிலருடைய உடையை உடுத்துத்தான் போவார்கள் அவர்கள் போய் செல்லுவார்கள் அங்கிருக்கக்கூடிய மாணவரத்தில் சத்தியமிழ் சத்தியல்கிறேன் சொல்லுவார்கள் எங்களை கூப்பிடும் பொழுது மௌலவி என்று கூப்பிடக்கூடாது எங்களை சேர் என்றுதான் கூப்பிட வேண்டும் ஒரு மாணவர் குலாமன் என்னை சந்தித்து சொன்னார்கள் எங்க ஊரில் இருக்கக்கூடிய சார் இருக்கிறார்கள் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு மௌலவி சார் இருக்கிறார் அவணத்தில் போய் நாங்கள் இஸ்லாத்தை சொல்லித்தார்கள் என்று கேட்டால் கேட்டால் அவர் சொல்லுவாராம் நாங்கள் நாங்கள் என்னை இந்த ஸ்கூலுக்கு அப்பாயின் பண்ணிருக்கிறது இஸ்லாம் படிப்பூட்டை வரவில்லை என்பதாக என்னுடைய அப்பாயின்மெண்ட் எதற்காக வேண்டி சயன்ஸ் படிப்பூட்ட நான் இஸ்லாம் சேரல்ல இஸ்லாம் இஸ்லாத்தை கற்பிப்பதை நாங்களே குறையாக பார்ப்போம் என்றால் இந்த சமூகத்துக்கு எந்த இஸ்லாம் படித்துச் சேரும் வெறுமனே குறைகளை பேசத் தெரிய வேண்டாம் என்னட குறைகளை நாங்கள் பேசுவோம் என்னட தவறுகளை நாங்கள் பொருட்படுப்போம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் அன்பான பெரியார்களே வினையமாக சொல்லுகிறேன் அன்பாக சொல்லுகிறேன் இரட்டமாக சொல்லுகிறேன் இல்முக்காக வேண்டி கல்வி கூடங்களை உருவாக்குங்கள் மதரசாக்களுக்கு இன்னும் வினைவாக சொல்கிறேன் உலமாக்களுக்கு சொல்லுகிறேன் ஹதீபுமார்களாக மட்டும் இருக்காமல் எழுத்தாளர்களாக மாறுங்கள் எத்துறையில் கைரையுங்கள் ஓதுகிறோமா அந்தமாக்களை நோட்ஸாக வல்ல ஓதின முழுமாவையும் எழுத்து வடிவில் மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் வாசிக்கும்படியாக ஏன் நாங்கள் யாரு தெரியுமா எங்க மார்க்கம் இந்த பேனாவின் மீது சத்தியம் செய்திருக்கிறது காவத்துள்ளாவே சத்தியம் செய்து எழுதப்படக்கூடிய எழுத்துக்கலவி சத்தியமாக இந்த பேனாவுடைய இங்கு இருக்கிறது இது மிங்காதது இமா புகாரின் உடைய கையால வந்த இங்கு இன்னும் இருக்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிதாபுகள் லட்சக்கணக்கான பிரிண்ட்ல வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த எழுத்துக்கள் வந்தாது நான் எழுதக்கூடிய சமூகம் பேசக்கூடிய சமூகம் மட்டுமல்ல எழுதக்கூடிய சமூகம் இமாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உளமாக்கலே எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன் நிறுத்திக் கொள்ளாமல் எழுத்து துறையிலும் நாங்கள் கிதாபுகளை எழுதிவிட்டு போக வேண்டும் பின்பற்றக்கூடிய சமூகத்துக்கு வாழ்க்கை சருத்திரங்கள் எழுதி போக வேண்டும் எங்களுடைய உளமாக்களை பற்றி எழுத வேண்டும் கற்பித்தினுடைய உளமாக்கல் என்ன செய்ய வேண்டும் இந்த கட்பிட்டு மண்ணில் வாழ்ந்து மறைந்த உளமாக்கலை பற்றி எழுதுங்கள் இந்த கற்பட்டி மண்ணில் வாங்களை எழுதி அரிசி பாதுகாருங்கள் அடிச்சுடகளை விட்டுவிட்டு பாதுகாத்துங்கள் இதை கொண்டும் எங்களுடைய பேருபாடும் மூணாவது ஒன்றையும் சுட்டிக்காட்டினார்கள் ஒரு தனி தனித்தலையங்கமாக கவிக்க வேண்டிய தலையங்கம் வலதும் எதிரூலு மூணாவது ஒன்றையும் விட்டுவிட்டு போவாப்பாக வேண்டி மௌத்துக்கு பின்னால் பிரா கேடக்கூடிய இறங்கக்கூடிய குழந்தைகளை விட்டுவிட்டு அதுவும் பேரை வாழ வைக்கும் பிள்ளைகள் என்று சொல்ல இல்லை பிள்ளைகள் என்று மட்டும் சொல்ல இல்லை அந்த பிள்ளைகளை என்ன பிள்ளைகள் ஆளின்களான பிள்ளைகள் பட்டதாரி மாணவர்கள் வலது குழந்தைகள் இப்ராஹிம் அலை கேட்டார் என்ன கேட்டார்கள் நதியை தாண்டி கேட்க வலது உலகூ அவனுக்காக வேண்டி பிரார்த்தடிய சாலிஹான குழந்தை எனக்கு ஒரு சம்பவம் கூறுகிறேன் உங்கள் தெரியும் எங்கள வாழ்ந்து விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலிம்தான் எங்களுடைய நாட்டில் வாழ்ந்த துணிய உளமாக்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்துல் சமத் ஆலிம் ரஹத்துலாஹி அலேஹி அப்துல்லி அலேஹி அஜ்வத் ஆலிம் ரஹத்துலாஹி அலேஹி உங்களுடைய புத்திரத்தை சேர்ந்த மஹமது ஹசர் ஹசரத் மஹமது அஹமதுல்லாஹி அலேஹி அவருடைய தம்பி ஆளின் அவருடைய நான் பங்கெடுத்திருக்கிறேன் செய்துவிட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய இந்த ஜெனரேஷன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உளமாக்களுடைய பெரிய ஒரு பணி இருக்கிறது கடமைப்பாடு இருக்கிறது அவருடைய வாழ்க்கை தடுத்தையெல்லாம் எழுதி பாதுகாத்து ஒரு கிதாபாக எழுதி அதை பொது மக்களுக்கு உம்மத்துக்கு ஒப்படை இருப்பதை உளமாக்களை பற்றி படித்துக் கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஒரு உதவி செய்வது துணை புரிவதே உளமாக்களுடைய கடமையாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வாழ்ந்த உளமாக்கல் உத்தர்தான் ஹஜரத் நியாஸ் மூலிமையர்கள் சமூக சேவை செய்தவர்கள் அல்லாஹ் அவருக்கு மீதான ஜென்மத்தில் பிரதோஷ இருப்பிடமாக கொடுப்பானார் அக்குறையில் ஒரு மதரசாவுடைய நிகழ்ச்சி அதுல ஹதரத் அவர்கள் பேசினார்கள் பேசும்பதே நாலு இமாம்களை பற்றி பேசினார்கள் இமாம் அபு ஹனிபா இமாம் இமாம் போன்ற நாலு இமான்களை பற்றி ரொம்ப ஒரு அருமையான சொற்பொழிப்பை சொற்பொழிப்பை அவருடைய பாணியில நிகழ்த்தினார் இதெல்லாம் நிகழ்த்தி முடித்து நிகழ்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு வயோதிபர் வேசப்பட்டே அ செல்வம் ஒரு திறம அவர் சொன்ன பார்த்து நிச்சயமாக சொன்னாரு அம்பல் போன்றோர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் பிறக்க வேண்டுமே வாப்ப உமா முறக்கோ வாப்ப உண்மை இல்லாத இமாம் வரையலாது முதலாவது வாப்பா உமாவை உற்பத்தி செய்யுங்கள் வாப்பா உமாவை உற்பத்தி செய்யுங்கள் நல்ல வாப்பா நல்ல உம்மா அபோஹுமா சாலிஹா அபோகுமா சாலிஹா புறான் சொல்லது நல்ல புள்ள புறக்கோணுமா நல்ல உம்மா வாப்ப வரோனமா எங்களை மன்னிச்சு கொங்கோ உண்மை வா நல்ல மண்ட சாசனம் சொல்ல இல்ல வீணுடைய பெண்ண முடிச்சுக்கொண்டு சொல்லி மக்கள் திருமணம் செய்யும் பொழுதே ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கைய வச்சு கட்டுக்கும் நான் எதற்கு நிக்காக செஞ்சேன் தௌபா செய்வோம் இந்த சந்தர்ப்பத்தை தௌபாவுடைய ஜங்ஷனை மாத்துவோம் நான் எதற்கு செஞ்சேன் மக்கள் நாலு நோக்கத்துக்காகவே நிதிக்காக செய்தாங்க அப்துாஹி அலேஹி சஹிது அல் புகாரி அலஹி மாவரா சோவியத் யூனியனுடைய ரஷ்யாவுடைய புகாரா என்ற ஊர்ல பிறந்தவர் எளிதனை கி தாபுத்தான் சஹிதுக்குரிய சகோதரனே அல்லா பாதையில் போவாங்குடைய கடைசி ஆயத்தில் அவருடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அழகிக்கு அப்துல்லாஹின் ஒரு கடிதம் அனுப்பினாங்க ரஹ்மத்துல்ல யாரு தெரியுமா ஆறு மாசம் காவத்துள்ளாவுல மக்காவில் ஆறு மாசம் மதீனாவிலிருந்து வணக்கம் செய்வாங்க மக்காவுல ஆறு மாசம் என்று வெளியே போவாங்க அவங்க ஒரு கடிதம் அனுப்பினாங்க அனுப்பினாங்க சொல்ல அப்படிப்பட்ட அப்துல்லாப்பட வாப்பே பெற்றோர்களே பிள்ளைகளை போட்டுட்டோம் என் அப்துல்லா சவானன் ஒவ்வொருத்தரும் கைய வைங்க கொட்டிவிட்டேன் டெங்கு காய்ச்சல் வந்துட்டு கண்ணால கண்ணீர் கொட்டுது ஈமானுக்காக வேண்டிய கண்ணீர் கொட்டிவிட்டேனா வேண்டி கண்ணீர் கொட்டிவிட்டேனா மாணவருக்கு பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்ய கட்டணும் விஞ்ஞான பாடத்தில் எங்க மாணவர்கள் அரசாங்கத்தால் ஒரு சார் எடுப்போம் பெற்றோர்கள் காசி போட்டு ஒரு விஞ்ஞான கூடம் கட்டக்கூடிய பெற்றோர்கள் ஏன் விஞ்ஞான கூடத்தை கட்டுவதுடனேயே ஒரு பள்ளி ஒரு தொழுகை அறையை கட்டக்கூடாது ஏன் அறை செய்யக்கூடாது அப்துல்லாஹ் முபாரக் ரசமத்துடைய வாப்பா முபாரக் ஒரு சாதாரண ஏல தோட்டம் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது அந்த தோட்டத்தினுடைய எஜமான் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தோட்டத்துக்கு வந்து பார்த்த சந்தர்ப்பத்தில் ஒரு நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்லுகிறேன் நீண்ட நேரம் உரையாடினார் நல்ல ஒரு மனிதர் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தோட்டக்காரர் அவருடைய பத்து அவருடைய பத்து மித்திரமும் ஆச்சரியமானது அனைத்தையும் கேட்டுவிட்டு சொன்னாராம் ஐயா சகோதரரே என்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது பெண் குழந்தை நான் ஒரு மன கணவன் தேடுகிறேன் அவருக்கு பொருத்தமான மாப்பிளை தேடுகிறேன் எங்கேயாவது ஒரு மாப்பிளை இருந்தா சொல்லு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த முபாரக் அவர் ஆச்சரியமான கருத்து சொன்னார் எ பல் சொ உலகத்தில் மக்கள் நாலு வகையான நோக்கங்களுக்காக மக்கள் நிக்காது செய்வாங்க யூதர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் அவங்க எதுக்கு தெரியுமா கல்யாணம் முடிப்பாங்க ஒரு பெண்ணிடத்தில் பணம் மட்டும் இருந்தா போதும் முடிச்சா எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் இந்த பெண்ண கல்யாணம் முடிச்சா எனக்கு காணியும் கிடைக்கும் இந்த பெண்ண கல்யாணம் முடிச்சா எனக்கு ஒரு வாகனமும் தருவாங்க நாலாந்த மாதாந்த செலவுக்கு எனக்கு ஒரு ஷேரும் கிடைக்கும் அந்த நோக்கத்தில் தான் யூதர்கள் கல்யாணம் முடிப்பாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னுடையாக் கோம் அது எங்க மு பூவாக இருந்தாலும் சரி அது பி கான்ல மூத்தர கால முளைச்ச ரோஜாவாக இருந்தாலும் சரி அது எங்க வளர்ந்த ஒன்றும் பிரச்சினை இல்லை அது அது வந்துட்டு அந்த ரோஜா அந்த ரோசாப்பூ ஒரு பாத்தியில ஒரு சோலையில ஒரு கார்டன்ல வளர தேவையில்ல அது ரோட்ல ஊத்த கொற்ற இடம் இருக்குது அங்க வளர்ந்த ரோசா பூவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேணும் வெள்ளையாக இருக்கணும் மனம் அவங்களுக்கு வேணும் அழகாக இருக்கணும் அவங்களுக்கு வேணும் அழகு மட்டும் இருந்தா போதும் அதுக்கு நீ செய்வாங்க மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஜாகலியாக்கள் அரபிகள் அவங்க யாரு தெரியுமா நிக்காக செய்யும் பொழுதுமே அவங்க நிக்காக செய்வாங்க குலத்தை பார்த்து வம்சத்தை பார்த்து பரம்பரைய பார்த்து நல்ல குடும்பம் ஊர்ல நல்ல வரவேற்பு பெற்ற மனுஷர்கள் என்பதற்கு நிக்காக செய்வாங்க நாலாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க யாரு தெரியுமா முகம்மதிகள் சூரைய பரம்பரையில் வந்தவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் அவர்கள் வைத்து முடிப்பார்கள் மனைவியை நடந்ததை எல்லாம் சொன்னார் தாய்மார்களே சகோதரிகளே ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் நீங்க தான் ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தான் அந்த பெண் எடுத்தோன்னே சொன்னால் இந்த முத்தான வார்த்தைகளை என்னுடைய மகளுடைய கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீக்காக செய்து செய்த வேலைக்காரர் முபாரக்கு அந்த சந்ததிக்கு தான் அப்துல்லாஹி முபாரக் அபூஹுமா சாலிஹா அபூஹுமா சாலைகா பால்ல என்று சொன்ன அந்த பெண் சொல்றா உம்மா உமர் சொல்லி இருக்கிறார் பால்ல தண்ணி கலக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் சொல்றா உமா சொல்றா என்ன உமர் இங்க பார்த்துக்கொண்டா இருக்கிறா அந்த பெண் சொல்லுது உமா நான் பயத்து செஞ்சிருக்கிறேன் உமரிடத்தில் மாற்றம் செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த பெண் பேசுறால் உமர் உலான கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க அவங்களோட இருந்தாங்க சொன்னாங்க இந்த கலவை ஞாபகத்துல வச்சுக்கோ பேய்த்தாங்க அடுத்த நாள் காலையில் அனுப்பி நாங்க பார்க்க சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு தாயும் ஒரு மகளும் கல்யாணம் முடிச்சு இல்லாத ஒரு மகள் தண்ட குழந்தைகளை கூப்பிட்டாங்க சொன்னாங்க ஒரு புள்ள பாத்து இருக்கிறேன் ஒரு பொன் பார்த்திருக்கிறேன் நல்ல ஒரு தீனுடைய பெண் யாருக்காவது விருப்பம் முடிச்சு எனக்கும் மனைவிமார்கள் யாரும் இல்ல அந்த பெண் எனக்கு தந்தா நான் முடிச்சுக்கொள்வேன் நிக்காக நடக்கதே அந்த சந்தனைக்கு பிறக்கிறாங்க ஒரு பொங்குள புள்ள அந்த பொங்குள புள்ளிட வளர்ந்தது தான் உமர் அப்துல்லுமாரி நல்ல பிள்ளைகள் எங்கள்கிட்ட தொழுகை இல்ல எங்கோடம் கனவு கண்டா அது பொய்க் கனவு கனவு எங்கள்கிட்ட ஹராம் இல்ல எங்கேட்ட ஹராம் ஹலால் கண்டா அது பொய்க் கனவு நாங்க தகஜத்து தொழக்கூடிய மக்கள் எங்கள் அல்லாத அமர்த்து செய்ய வேண்டும் அல்லாஹருடைய ஆய்வை எடுத்து வைக்க வேண்டும் என் ஒஸ்தாதுமார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உலமாக்களுடைய ஒஸ்தாதுமாருடைய தகஜத்துடைய தொழுக சத்தத்தின் இருக்கிறேன் சம்மாந்துறையில் கொஞ்ச காலம் சதனத்தவர்கள் தகஜத்தில் எலும்பி அழுகிற சத்தம் மாணவர்களை எழுப்பாட்டையும் இருக்கிறது ஒரு வாப்பா ஒரு ஸ்தாட் ஒரு மாணவனுக்காக வேண்டி ஒரு குழந்தைக்காக வேண்டி கொட்டக்கூடிய கண்ணீர் துணிகள் அல்லா வீணாக்க மாட்டான் அல்ல வீணாக்க மாட்டான் தகஜத்தில் எலும்பி பிள்ளைகளுக்காக வேண்டி வாப்பா பிள்ளைகளுக்காக வேண்டிய நிலும் அலக்கூடிய தாய் நாங்கள் முறப்பாடு மட்டும் செய்கிறோம் அல்லாவுக்கு முன்னால் அலை இல்லாம பேணுதல் இல்ல வாழ்க்கையில் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே நாங்கள் நல்லவர்களானால் எங்க தானாக நல்லவர்களாக மாறுவார்கள் நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போங்கோ வலதும் திருமணம் முடிப்போம் வீடுக்காக வேண்டி ஒன்று சேருவோம் பணம் கிடைக்கும் உள்ளது கிடைச்சும்புக்குரிய சகோதரே இந்த பாக்கியின் மட்டும்தான் இருக்குது இந்த பாக்கியில மட்டும்தான் இருக்குது இஸ்லாம் இவ்வளவு அழகா சொல்லித்தில கொண்டு வாங்க இதை கடைபிடிங்கோ இந்த பாவங்களை மன்னிக்க கூடிய ரபு அல்லா மன்னிக்க கூடியவன் நான் எப்பே சொல்ற வார்த்தை தான் அந்த உமர் ஹதரத் ரசூலுல்ல தூங்கி கொண்டிருக்க தலையை கொண்டு வர போனவரையும் அல்லா கபூல் செய்தான் அவரையும் நபியோட தூங்க வச்சிட்ட நபியோட தூங்க வச்சுட்டான் எந்த மண்ணால் ரசூல் தான் படைக்கப்பட்டார்களோ சல்லல்ல படைச்சாரோ அதே மண்ணுக்கு பக்கத்துள்ள மண்ணாலக்கரையும் படைச்சா முறையும் படைச்சான் நடிக கொலை செய்த நோக்கத்தில் வந்த உமரையும் அல்லா கபூல் செஞ்சிட்டான் செய்ய இல்லை அப்படி தவறு செய்ய இல்லை ரப்பிடத்தில் செய்வோம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே இதைவிடவும் சிறப்பான நீண்ட நேரம் உங்களுடன் உருவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம் அதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை ஒரு தௌபாவுக்குரிய சந்தர்ப்பமாக ரமலான் வந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலான நான் சங்கைப்படுத்த போறேன் சௌபாவை கொண்டு இந்த ரமதான அலங்கரிக்க போறேன் சௌபாவை கொண்டு நான் எல்லா பாவத்தை விட்டு வெளிவரப்போறேன் தொழுகை இல்லையா நான் நாளிலிருந்து தொழுகை ஆரம்பிக்க போறேன் பார்த்து கொடுக்க இல்லையா நான் இண்டையிலிருந்து கணக்கு பார்த்து கொடுக்க போறேன் அறந்த லட்சத்துல துரோகம் செஞ்சிருக்கிறேனா எனக்கு அறாம சொத்து வானம் ரெண்டு வேலை செய்யுங்க ரெண்டு வேலை சொத்தை சொத்தை யாருக்கு வர சொத்து கொடுக்காதவங்க தெரியாமல் தர்மச்சிருக்கோம் இந்த விஷயங்களை படியுங்க பள்ளிகள் உருவாக்குங்க வகுப்புகளை தொழுகையை பத்தி மட்டும் பேசுவாடும் சுங்கத்துக்களை பத்தி பேசுங்க பத்தி பேசுங்க பத்தி பேசுங்க பேசுங்க சேர்ந்து வாழுங்கோ வருகிறா அவங்களுடைய சேர்ந்து போங்கோ அவங்களுக்கும் ஹதியாக்கல் கொடுங்கோ அவங்களே மரபணையுங்கோ அவர்களுடைய நலவை பேசுங்கோ அல்லா சுஹானு தலா இதை கொண்டு தான் இந்த நாட்டில் இவ்வளவு நாள் எங்களை வாழ வைத்தது போல இதற்கு புறம்பரக்கூடிய காலங்களையும் அல்லாஹ் எங்களை கண்ணியமாக சங்கையாக வாழ இவ்வளவு நேரமும் அல்லா சுஹானு தலா இவைகளையெல்லாம் பேசக்கூடிய எனக்குறிவான சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அனைவருக்கும் அல்லாஹ் மேலான கிருபை الحمد لله رب العالمين قدد خلقه برضاه نفسه ودنت عرشه وبذات كلماته سبحانك لا نسيه صنعا عليك انت كما اسنيت على نفسك اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ولنا ان فصنا وان لم تحفظنا وترحمنا نكونن من الخاسرين ربنا لا تمنع عنا فصلا وان لم تغفر لنا وترحمنا لرهن من الخاسرين اللهم آت نفوسنا تقواها اللهم آت نفوسنا تقواها ودكها انت خير من دكها انت وليها ومولاها اللهم انا نسالك رضاك قبل الجنه اللهم انا نسالك رضاك قبل الجنه اللهم انا نسالك رضاك قبل الجنه ونعوذ بك اللهم من سخطك والنار ونعوذ بك اللهم من سخطك والنار اللهم اصلح لنا دينا الذي هو اصله عمرنا واصلح لنا دنيا التي فيها معاشنا واصلح لنا اخرتنا التي اليها معاشنا واسبح لنا آخرة التي, التي ليها معادنا اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير وجعل الموت راحة لنا من كل شر اللهم بارك لنا في الموت اللهم بارك لنا في الموت اللهم بارك لنا بالموت وفي ما بعد الموت اللهم احب علينا سكرات الموت اللهم احب علينا سكرات الموت اللهم احب علينا سكرات الموت ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا تقبل منا انك انت السميع العليم சாட்சி எங்கள் எதுக்குமே தேவையில்லையா இதோ குற்றத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் எல்லா குப்பத்தை ஒப்பு கொண்டு விட்டோம் யா யான் பக்கம் கையேந்திருக்கிறோம் எங்களையும் மன்னிக்காவிட்டால் மன்னிப்பதற்கு யாரும் இல்லையா அல்லா நீல்லித்தல்வாயட பாவங்களை மன்னித்தல்வாய் யா எங்களுடைய பெற்றோ பெங்களை மன்னித்தருவியமானிவிட்டார்களோட பெற்றோருடைய பெருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக கபூர் சிவாய் பெற்றோருடைய பாதுகாத்துவாய் அந்த பதுவா விட்டு பாதுகாத்துவாய் பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூர் சிவாயாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களை ஒப்புக் கொள்வாயாக எங்களுக்கு நசீபாக்குவாயாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கு இனியே போதுமானவன்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு இனியே போதுமானவன்ல என் oui. பிள்ளைகளை முகத்துல கரிய சாயத்தை பூசிடாத மவுத்தும் கேவலமாகிடும் மவுத்தும் கேவலமாகிடும்ன்னியத்தை திருவாயாக பிள்ளைகளை கொண்டு கண்ணியத்தை திருத்திருவாயாக பிள்ளைகளை தீன்தாரியாக்கி வைப்பாயாக பிள்ளைகளை ஆளிங்களாக்கி வைப்பாயாக பிள்ளைகளை முஸ்லீம்களாக்கி வைப்பாயாக சாலிகான மக்களாக்கி வைப்பாயாக உண்மை உழைக்கக்கூடிய மக்களாக்கி வைப்பாயாக உண்மைக்காக உழைக்கக்கூடிய மக்களாக்கி வைப்பாயாக கேவலப்படுத்தாதே அல்லா கேவலப்படுத்திடாதே அல்லா அவளுக்கு சாலிகான கணவன் மனைவி நசீமாக்கிடுவார்கள் யல்லா தலாக்கை விட்டு பாதுகாத்துவார்கள் விவாகரத்தை விட்டு பாதுகாத்துடுவாய்க்காக யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அல்லா அவர்களுக்கு தகுதியான கணவன் மனைவி நசிமாக்கிடுவார்கள் யாழ் அவனுடைய மறைமுகமான உதவிக்கும் நசிமாக்கிடுவாயாக ஹராமான வழிமுறைகளை பாதுகாத்துடுவாக யாழ்லா யாருல்லா என்னென்ன குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கிறவர்கள் குடும்பங்களை சேர்த்து வைப்பாக அல்லா சேர்த்து வைப்பாக அல்லா யாழ்ல சபையில யார் யார் அல்லாம் என்னென்ன தேவைகளுக்கான கையெழுத்திருக்கா அனைவரையும் கண்ணியமான வளமாக்கல் நிறைந்த ஊரையா இந்த ஊருடைய கபூர் சிவாக தேவைகளை பூர்த்தி தேவைகளை பூர்த்தி அவர்களுக்கு மேலான பாக்கி சீமாக்கிடுவார்கள் யா ல்லா நம் அனைவரையும் கபூர் சீடுவாய் கடனில்லாத வாழ்க்கை சீமாக்கிடுவார் குறையில்லாத செல்வத்தை சீமா ஆக்கிடுவார் நம் அனைவருடைய தோபாவை மேற்கொள்வாய் நம் அனைவரை நல்லவர்களாக வாழ வைத்திடுவார்கள் நல்லவர்களாக வாழ வைத்துடுவார்கள் ஹராத்தி விட்டு பாதுகாத்துடுவார்கள் ஹராத்தி விட்டு பாதுகாத்துடுவார்கள் என்னென்ன ஹயிர்களை கேட்டார்களோ எல்லா ஹயிரும் எங்களை பங்கு தருவாயாக இவைகளில் எல்லாம் பாதுகாப்பேன்னார்களோ அவைகளை எல்லாம் பாதுகாத்துடுவாய்கள் எங்களது வாக்களை கபூர் சீவாயாக ஏற்றுக்கொள்வாயாக وقول ما يا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا لا, لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله صلى الله تعالى وسلم على النبي الامي وعاله وصحبه وسلم والحمد لله رب العالمين விட்ஸ்ல்பாட்